சுருத்தி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணாசிந்து ஞானதம் சாந்தரூபிடம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வாம் வேதங்கள் இல்லட்டும் வேதாந்தங்கள் இல்லட்டும் ஒரு விஷயத்தை பற்றி தீர்மானம் பண்ணணும்னா அதுக்கு ஆறு காரணங்களை சொல்கிறாங்க வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் தீர்மானம் பண்ணுறது மீமாசா சாஸ்திரம்னு பேர் ஜெயமினி சூத்திரம் எழுதினார் ஷபரர் அதுக்கு பாஷ்யம் எழுதினார் அந்த ஜெயமினி சூத்திரத்தில் வேதத்துலேருந்து ஒரு ஒரு எடுத்து சின்ன சின்ன சூத்திரமாக்கி அதாவது தர்ம ஜிஜாசா தர்மத்தை என்றெல்லாம் அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு விஷயத்தையாக எடுத்து யாகங்கள் எப்படி பண்ணோம் வேள்விகள் எப்படி பண்ணோம் இந்த யாகத்துக்கு இதில் தான் வேறுக்கு அடிப்படையான அர்த்தம் இருக்கா வேறு என்பதெல்லாம் பற்றி விசாரிக்கிறது விசாரித்து ஒரு முடிவு கொண்டு அதே போல் இருக்கிற வாக்கியத்தை எடுத்து அதோ பிரம்மஜிஜாசானுக்கும் பிரம்மத்தை பற்றி சேர்ச்சா பண்ணுறேன் அப்படின்னு தர்மஜி ஞாசாங்கிறது மீமாசா சாஸ்திரம் ஏன்னா அது பிரவிறத்தி மார்க்கத்தை கொடுக்கூடியது பிரம்மஜி ஞாசாங்கிறது பிரம்மதி பிச்சாரிக்கூடியது நிவிற்த்தி மார்க்கத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டும் ரெண்டு சாஸ்திரம் ஜெய்மினி சூத்திரம் எழுதினார் மீமாசிக்கு சபர பாஷ்யம் எழுதினார் மீமாம்சிக்கு அந்த சூத்திரத்துக்கு வேதவியாசர் உபரிஷ்டிலே உள்ள வரிகளெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய கருத்து கொண்டு சூத்திரமாக எழுதினார் வேதவியாசூத்திரம் பிரம்மசூத்திர அதற்கு பாஷ்யம் எழுதினார் சங்கராச்சாரியர் சங்கராச்சாரியர் மாற்றம் இல்லை ராமானுச்சர் எழுதியிருக்கார் மத்வாச்சாரியிருக்கார் ஸ்ரீகண்டர் எழுதியிருக்கார் வல்லபாச்சாரியார் எத்தனை மதம் இருக்குமோ உள் மதங்கள் வைத்திய மதத்தை அத்தனை பேரும் எழுதியிருக்கார் பௌத்தா ஜெயினாளுக்கு வேத தம்பி கிடையாது அதனால் எழுதலை பாக்கி வைத்திய சமயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யார்னா இருப்பாலும் சைவர்கள் ஸ்ரீகண்ட பாஷ்யம்னு பேர் செய்வர்கள் எழுதின பாஷ்யத்துக்கு ஸ்ரீகண்ட பாஷம்னு பேர் அப்படி அந்த வேதவியாசூத்திரத்துக்கு ஸ்ரீகண்டம் பாஷ்யம் எழுதினார் அந்த பாஷ்யத்துக்கு ஒரு சிவார்கமணி தேபிகாணம் அப்பை திருஷ்டர் எழுதினார் அதே போல் பாஷ்யத்துக்கு ஸ்ரீ பாஷ்யம்னு பேர் ராமானுஜர் பாஷ்யம் எழுதியிருக்கார் அதற்கு வியாக்கியானம் பல பேர் இருக்கா மத்வாச்சாரிய பாஷத்து பேர் அதனால் அவர் ஒரு பாஷ்யம் வேதவியாசருக்கு எழுதியிருக்கார் சூத்திரத்துக்கு இருக்கார் பல்லபாச்சாரிய பாஷ்யம் ஆயிருக்கார் அவர் எழுதும்போது சுத்தாத்வைத பாஷ்யம்னு எழுதிட்டார் அவர் அவர் எழுதிவிட்டார் கடைசியில் சகுணம் தான் அவருக்கு சகுண பக்தியாக இருந்தாலும் அந்தமாதிரி அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பல பேர்கள் பாஷை எழுதினார்கள் பிரமாணத்துக்கு என்ன வச்சுருந்தாருன்னா புராணமோ அல்லது அவர்களுக்கு தோன்ற யுக்திகளையோ வைத்துக்கொண்டு பிரமாணத்தை வைத்து கொண்டு எழுதினார்கள் ஆதிசங்கர் பகவத் பாதால் மாத்திரம் என்ன பண்ணார்னா மீமாம்சா சாஸ்திரத்தை சேர்ந்த வேதங்களை பற்றி நிர்ணயம் சரி தீர்மானம் சரி பகவத் பாதால் எழுதிய பாஷ்யும் சரி ரெண்டு மாத்திரம் எதை வச்சு திருவாமா ஆறுவித காரணங்களை வச்சு தீர்வாமா இந்த விஷயத்தை பற்றி இப்படி தான் சொல்கிறது மற்றவன் எல்லோரும் இந்த காரணத்தை முழுமையாக ஏற்றுக்கலை அதனால்தான் அவள் அவளுக்கு வேறு வேறு தினச இந்த பிரமாணத்தை வச்சு பண்ணிட்டு போயிட்டான் அதில் ஆறு வித காரணத்தில் ஒன்று ஒன்று என்னென்னா எதை பற்றி சொல்கிறது சப்ஜெக்ட் இதை பற்றி பேசுறது அந்த வரி அப்படி சொல்வது அப்புறம் முடிவு எதை பற்றி சொல்கிறது இதை பற்றி மூணாவது அபியாசம் அடிக்கடி எதை பற்றி இந்த வாக்கியங்களில் வருகிறது அந்த புருஷத் வாய்ங்கள அடிக்கடி அதை பற்றி வருது அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அபூர்வமான ஒரு விஷயத்தை எதா சொல்கிறதா அப்படிங்கிறது அப்புறம் பலம் இதை மாதிரி இந்த வாக்கியங்களை தீர்வான் பண்ணி நம்ம நிச்சயம் என்னமானால் இதனால் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லிங்கம் தாத்பரிய நிர்ணயன்னு ஆரம்பம் முடிவு அபியாசம் அபூர்வம் முடிவு இப்படி ஆறு விஷயங்கள் எடுத்துக்கிட்டு ஓரோரு அர்த்தவாதம் அப்புறம் இந்த மாதிரி அடைஞ்சால் இந்த மாதிரி விசேஷ பலத்தை அடைவான் அப்படின்னு ஒன்று இந்த மாதிரி அடைஞ்சாள் அப்படின்னு சொல்லி அதனால் நீ கூட அடையலாம் சொல்லி அர்த்தவாதம் அர்த்தவாதோ உபத்திஷ்டு லிங்கம் தாத் நேறு விதமான ஒரு காரணங்களை சொல்லி ஒரு விஷயத்தையும் தீர்மானமேட்டுது மீமாம்சா சாஸ்திரம் அப்படித்தான் இப்படி பண்ணணும் இதைத்தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அவர் அதே போல் வேதாந்த வாக்கியங்களையும் எடுத்துக்கிட்டால் இப்படி தான் எழுதணும் இப்படி தான் சொல்லியிருக்கேன் வாக்கியங்களேன்னு முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தா பிரம்மத்தை பற்றி சொல்லியிருக்கோம் கடைசிலையும் பிரம்ம இருக்கும் ஒரு பதம் இருக்கும் மத்தியிலையும் அதை பற்றி நிறைய நிறைய சொல்லியிருக்கும் அபூர்வமாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பிரம்மத்தை பற்றி விசேஷமாகவும் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்படி தான் அந்த சுரூபம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாரும் பலத்தை அடைந்தார்கள் என்று அர்த்தவாதமும் சொல்லிடுவோம் கடைசியாக இதை பண்ணால்தான் இந்த பலம் கிடைக்கும்னு பலம் இது இல்லைன்னாக்க ஒரு தீர்மானமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஷட்வித தாற்பரில் இங்கேன்னு சொல்லி ஆர்விதமாக ஒரு காரிகாரங்களை சொல்லி ஒரு விஷயத்தையும் தீர்மானம் பண்ணுறார் அப்படி வரும்பொழுது வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் ஒன்று ஒன்றையும் எடுத்துன்னுட்டு அதை நிசாராம்சத்தை எடுத்து வேதவியாசு மூலமாக பாஷை எழுதி ஒரு ஒரு அதிகரணமாக ஒரு ஒரு விஷயமாக ஒரு ஒரு சப்ஜெக்டாக எடுத்து எடுத்து தீர்மானம் என்னங்கிறதான் கேட்குறாரு அப்படி சொல்லும் பொழுது வேதாந்தத்தில் வந்து முக்கியமாக உபாசனை சொல்லியிருக்கு அடுத்தது ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லியிருக்கு ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்கு ஒன்று உபாசனை மற்றொன்று ஆத்மஸ்வரூபமாக சொல்லியிருக்கோம் அந்த உபாசனையும் ஆத்மஸ்வரூபத்தை அடையிறதுக்கு சாதனையாக சொல்லிக்க தவிர சாமான்யமாக நாம் நினைக்கிற மாதிரி விக்கிரக ஆராதனை அந்த மாதிரி ஐடல் வர்ஷிப்பை உபாசனாக ஒன்று கிடையாது அது சித்து பண்ணக்கூடிய உபாசனைகள் அதுவும் கிடையாது ஆத்மஸ்வரூபமாக அடையக்கூடிய என்ன விஷயமோ அந்த சுரூபத்தை பற்றி நீ உபாசனை பண்ண சொல்லியிருக்காரு உபாசனம்னாலே மனசாக செய்யக்கூடிய ஒரு காரியம் கண்ணால் பார்க்கக்கூடியது பொருள் மனசால் நினைக்கூடியது உபாசனை அந்த மனசால் நினைக்கும்போது கண்ணால் பார்க்கும்போது இருக்க பொருளை தான் பார்க்க முடியும் வேறு பொருளாக பார்க்க முடியாது தேங்காய் தேங்காயை தான் பார்க்க முடியும் ஆனால் மனசால் அப்படின்னு ஒன்று அவசியம் கிடையாது மனது வேற கூட நினைக்கும் கண்ணு ஒன்று பார்க்கும் மனசை வேற ஒன்று நினைக்கும் இருக்கிறதையும் மாற்றி நினச்சி கூட நினச்சி கூட அது சமர்த்தி உண்டு சக்தி உண்டு சாமர்த்தியம் உண்டு மனதுக்கு இப்படி தான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் கிடையாது சந்தேகம் உள்ளது மனது இப்படி இல்லாத்த அப்படி நினச்சிக்கலாம் அப்படி இல்லாத்த இப்படி நினச்சிக்கலாம்னு பல நினைப்பு வரக்கூடியது மனசு ஆக மனது வச்சு ஒரு தீர்மானமே எதையும் பண்ண முடியாது புத்தி வச்சு தான் தீர்மானம் தி ஒரு விஷயத்தை பற்றி இல்லாத விஷயத்தையும் மனசால் தியானம் பண்ணலாம் இருக்கிற விஷயத்தையும் மனசால் தியானம் பண்ணலாம் விபரீத விஷயத்தையும் மனசால் தியானம் பண்ணலாம் மனசுங்கிறது என்னத்த வேண்டாம் பண்ணலாம் இருக்கிற வசை பார்த்து அப்படியே மனசு நல்லதுன்னு நினைக்கும் இல்லாத இருக்கிறதா நினச்சிக்கோன்னு நினச்சிப்பான் அதே மாதிரி விபரீதமான விஷயம் வாழ்ந்தான்னு நினைப்போம் அப்போ தான் வாழ்ந்தாதெல்லாம் மனசுக்கு ஞாபகம் வரும் விபரீதத்தையும் நினைக்கக்கூடிய சக்தி உண்டு இது மூணு விஷயத்தையும் சக்தி உண்டு சாமர்த்தியம் உண்டு மனசுக்கு அதனால் மனசுங்கிறது ஒரு தீர்மானம் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை சந்தேகத்தை கிளப்பி அது மூலமாக அப்படியா இப்படியானு சந்தேகத்தை கலப்பி அது குறிப்பாடு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் பாவனை பண்ணிப்பார் இப்படி பண்ணிப்பார் அப்படிப்பான்னு சொல்லிட்டு உபாசனைக்கும் சேர்ந்து வரக்கூடிய கைகாலில் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒன்று அது உடலால் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒரு சாமானை தூக்குறோம் கண்ணால் காதால் கேட்குறோம் வாயால் பேசுகிறோம் இதெல்லாம் உடலால் பண்ணக்கூடிய காரியம் மனசு மானசீக கிரியா அப்படின்ட்டான் மனசால் உட்கார்ந்து தான் இருக்கேன்னா சும்மா உட்காரல மனசால் இதை பண்ணிகிட்டே இருக்கான் மனசால் பண்ணாலும் எந்த மனுஷனும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஏதோ ஒரு மனசிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அசுப சிந்தனையும் இருக்கலாம் அசுப சிந்தனையும் இருக்கலாம் விபரீதின் சிந்தனையும் இருக்கலாம் தியானம் எத்தவி மானசம் ததாபி கருத்தும் அகர்த்தும் அந்நாவாக கருத்தும் சக்கியங்கிற பாஷ்யக்காரன் ஆதங்கிறது மனசாக செய்யக்கூடியது தான் தியானங்கிறது இருக்கிறது தான் பண்ணணும் அவசியம் இல்லை எல்லாத்தையும் பண்ணலாம் விபரீதமாகவும் பண்ணலாம் அவ்வளோ சக்தி இருக்குது மனசுக்கு ஆகினால இப்போ நம்ம நிறைக்கிற வசூலாம் இருக்கே எப்படி தீர்மானம் பண்ணுறதுன்னா மனசை வச்சு தீர்மானம் பண்ண முடியாது புத்தி வச்சு தான் தீர்மானம் பண்ணணும் அந்த புத்தி வச்சு தீர்மானம் பண்ணுறதுக்கு என்ன காரணங்கள் வேணும் ஆறு காரணங்களை தீர்மானம் பண்ணணும் முதல்ல எதை பற்றி மிருமத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதை முதல்ல எடுத்து பார்க்கணும் அது இருந்தனாலும் உடனே மிருமத்தை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம் அதுக்கு அடுத்தது கடைசியில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும் அதுவும் பிரம்மத்தை பற்றி பேசியிருக்கு அடிக்கடி எதை சொல்லியிருக்குன்னா அந்த வரியில் இதுதான் மிருமத்தை பற்றி சொல்லியிருக்கும் அபூர்வமாக விஷயங்களை தான் சொல்லும் அதிலே இந்த ஜானத்தை அடைஞ்சால் இப்படிலாம் அற்பு அபூர்வமாக சொல்லும் ருச்சியை ஒன்று பண்ணக்கூடியதான் அர்த்தவாதம் அவன் அப்படி ஆனால் இவன் அப்படி ஆனால் இவன் அப்படி ஆனான்னா ஆகா நம்மளும் இப்படி ஆகலாம் அதனால் எக்ஸாம்பிள் கொடுத்து அரசவாதம் சொல்லி அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னா நீ இப்படி வா இந்த பலத்தை அடைய முடியும் இன்னும் ருச்சியை ஒன்று பண்ணக்கூடியது ஆசையை ஒன்று பண்ணக்கூடியது அரசவாதம் அரசவாதங்கள் பலம் உண்டு இங்கே வரும்போது மாத்திரம் ஆறு விஷயத்து ஆறு காரியத்தோடு சேர்ந்து தீர்மானப்பட்ட விஷயத்துக்கு மாத்திரம் அர்த்தவாதம்னால் அது அப்படி இல்லாமல் இருந்ததுனால நீ இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இப்படி பலம் விரும்ப தெரிஞ்சால் சகலவிதமான துக்கங்களும் போயிடும் துக்கங்கள்லாம் போயிடும் அழுகைலாம் போயிடும் சந்தேகங்கள்லாம் போயிடும் பித்த தே கிருந்தி சித்தந்தே சர்வசம்சையா எல்லா சந்தேகங்கள்லாம் போயிடும் மனசில் எத்தனை குழப்பம் இருந்ததோ எத்தனை சந்தேகம் இருந்ததோ எத்தனை விபரீதமாக இருந்ததோ அத்தனையும் போயிடும் அப்படின்னு சொல்லி ஆறு காரணங்களால ஒரு தீர்மானத்தை பண்றோம் இப்போ இந்த உலகம் எப்படி ஒன்றாச்சுன்னு சொல்லணும்னா அதுக்கு ஆறு காரணம் சொல்லி ஆகணும் அதை சொல்லும் பொழுது அக்ஞானம்னு ஒன்று மாயான்னு ஒன்று ரெண்டு எடுத்துக்கோ அப்படிங்கிறார் அக்ஞானம்னாலே ஜானம் அறிவு அக்ஞானம் அறிவில்லாதது அதுக்கு பேரே அக்ஞானம்னாலே அறிவில்ல அர்த்தம் ஞானம்னால் அறிவு ஓடுது அக்ஞானம்னா அது விபரீதமானது அரசு நேர் விரோதமாக இருக்குது ஞானம் அக்ஞானம் ஆசையாக நான் போட்ட மாதிரி தான் அது அறிவு பேரறிவு அதுக்கு இருக்குது அறியாமை அக்ஞானம் அதுபோல் மாயான்னு ஒன்று இருக்குன்னா யா மா சா மாயான்னா எது இல்லாத இருக்கோ அதுதான் மாயன்னா இருக்கிறது மாய இல்லை அக்கடித்த கடனாக படிய சி அதுக்கு ஒரு வழக்கம் சொன்னான் இருக்கிறது இல்லாத மாதிரி காமிச்சு பலவிதமாக காமிக்கிறது இருக்கு அதுதான் மாய என்ன இருக்கிறது இருக்கிறதாக காமிக்காமல் அதை பல திசாக மாற்றி காமிக்கிறது அதுதான் மாய அப்படின்னா இப்போ சொல்கிறது இல்லையா அதுவும் மாயா வேலை பண்ணுறான் மாயாஜாரம் பண்ணுறாங்கிறான் இல்லாததால காமிதான் மாயாஜாலம் நம்மளே அந்தமாரி இருக்கிறத காமிதும் மாயாஜாலம் சொல்ல மாட்டோம் இல்லாத பல திசாக காமிச்சாலும் மாயாஜாரம் விட்டு காமிக்கிறாங்கிறோம் லோக்கீக்கத்திலே உலக அந்த மாதிரி இல்லாதெல்லாம் காமிக்கிறது தான் மாயன்னு வேறு யா மா சா மாயம் இல்லாததோ அதுதான் மாயங்களும் அப்படி இல்லாதெல்லாம் காமிக்கிறது ஒன்று இருக்கிறதெல்லாம் மாற்றி காமிக்கிறது ஒன்று ரெண்டு இருக்கு இந்த அக்யானம் என்ன பண்ணுறது இருக்கிற சுரூபத்தை நமக்கு மறைக்கிறது கிழிஞ்சல் கிழிஞ்சலாக இல்லாமல் அறிவிக்கிறது ஒரு அறிவு கிழிஞ்சலை வெள்ளியாக அறிவிக்கிறது மற்றொரு அறிவு ரெண்டு அறிவு இருக்குது நமக்கு முதல் முதல் கிழிஞ்சலை பார்த்து கிழிஞ்சல் தோணாமல் நமக்கு அறிவிக்கிறது ஏதோ ஒரு வசுவாக காமிக்கிறது கிழிஞ்சல் கிழிஞ்சலாக காமிக்கலை தெரிஞ்சால் தூக்கு கையை எடுத்து எடுத்து பார்க்க மாட்டோம் கிழிஞ்சல் எடுத்து கையில் எடுத்து பார்க்குறது காரணமே கிழிஞ்சல் நமக்கு அறிவு இல்லாததுனால தான் கிழிஞ்சல் எடுக்கிறோம் அதனால் கிழிஞ்சலுடைய தன்மையை மாற்றி கொடுக்கறது ஒன்று அஜானம் அறியாமை மாயை என்ன பண்ணுறது அதை வெள்ளியாக காமிக்கிறது மா வெள்ளி மாயாக ஆசை வருது நமக்கு உடனே வெள்ளி எடுக்கிறோம் ஆசைப்படுறோம் எடுக்கிறோம் பார்க்குறோம் தூக்கி பார்க்குறோம் எல்லாம் பாத்திரப்பாடது ஓ நம்ம தூக்கி போட்டுரு ஆக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமானால் அதுக்கு முதல்ல ஆவரணம் மறைக்கிறது முதல்ல உள்ள வஸ்துவை மறைக்கிறது ஒன்று விபரீதமாக காமிக்கிறது ஒன்று கிழிஞ்சலை கிழிஞ்சலாக காமிக்கலை எந்த பொருள் காமிக்காக இருக்கிறது அறியாமை அதை விபரீதமாக வெள்ளியாக காமிக்கிறது மகை அது தான் இந்த உலகம் ஆத்மாதான் இருக்குது இந்த ஆத்மஸ்வரூபத்தை இல்லாமல் காமிக்கிறது அக்ஞானம் அதை விபரீதமாக காமிக்கிறது என்ன உலகமாகவும் இந்த நாம் அனுபவிக்கக்கூடிய சுக்க துக்கங்களாகவும் பலதாகவும் மாயா ஆக உலகமே எங்கே இருக்குது மாயையில் மாட்டிட்டு முழிக்கிறது சொல்லாமே சாமான்யமாக அந்த மாயை தான் எல்லாம் ஆக ஒரோரு விஷயத்துக்கும் ரெண்டு விதமான சக்தி இருக்குது ஒன்று விட்சேபக்தி ஒன்று ஆவரணி மற்றொன்று விட்சேபசக்தி ஒன்று மறைக்கிறது ஒன்று அதுக்கு மாறுதலாக காமிக்கிறது ஒன்று ரெண்டு சக்தியும் நம்மகிட்ட இருக்குது அதனால தான் நமக்கு ஈர்க்கைத்தன்மை தெரியாமே நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும் கிழிஞ்சலை பார்த்து கிழிஞ்சல் மறைக்கிறது ஒன்று ஆத்மாவை பார்த்து ஆத்மான்னு தெரியாத மறைக்கிறது ஒன்று வெள்ளியாக காமிக்கிறது ஒன்று கிழிஞ்சலையே மாறுதலாக விபரீதமாக காமிக்கிறது ஒன்று வெள்ளியாக காமிக்கிறது ஒன்று ஆத்மா மறைக்கிறது ஒன்று ஆவரணம் அதை உலகமாக காமிச்சு உலகந்தான் ஆத்மான்னு நினைக்க முடியாது நான் தான் உலகம் நான் உலகம் நான் சொல்லி அகங்கார ஈர்ஷியை இவரெல்லாம் வரது மாயா ஆக ஒன்று மறைக்கிறது மற்றொன்று விபரீதமாக காமிச்சு உலகத்தையே நான் தான் நினைக்க முடியாது பண்ணுறது தேகந்தான் ஆத்மா புத்தி ஆத்மா நான் சாப்பிட்றதான் நான் சாப்பிட்றேன் எல்லாம் நான் நான் உலக விஷயத்தில் மொத்தலேயும் நான் வந்து காமிச்சு ஆத்மஸ்வரூபத்து விரோதமாக உலகெல்லாம் காமிக்கிறது மாயா சக்தி இந்த ரெண்டு நாள் தான் உலகமே இயங்குறது ரெண்டும் மில்லையென்னா உலகமே கிடையாது அந்த இந்த உலகத்துக்கு அறியாமைக்கு காரணமாக நமக்கு தெரிவிக்கிறது முதல்ல அக்ஞானம்னு பேர் அதனால்தான் என்ன சொன்னால் அக்யானம் எடுத்துனா ஞானம் வந்தும் ஞானம் வந்து அக்யானம் போய்ட்டா ரெண்டும் பரஸ்பரம் சத்ரு அக்யானம் இடத்துல ஞானம் இருக்காது ஜியானம் எடுத்து அக்ஞானம் இருக்காது சபப்பிரகாஷி விருத்த சுவா யோகங்கிறான் இருட்டும் வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்காது வெளிச்சம் இருந்தால் அங்கே இருட்டு இருக்காது இருட்டு இருந்தால் வெளிச்சம் இருக்காது அக்ஞானம் இருந்தால் ஞானம் இருக்காது ஞானம் இருந்தால் அக்ஞானம் இருக்காது ரெண்டும் பரஸ்பரம் விரோதிகள் விரோதிகள் நம்ம மாதிரி விரோதிகள் அந்த குணங்கள்னால விரோதிகள் அந்த எண்ணத்தினால் விரோதிகள் அந்த அறிவினால விரோதிகள் அக்ஞானங்கிற அறிவு புத்தியில் இருக்கிற வரைக்கும் ஞானங்கிற அறிவு வராது ஞானங்கிற அறிவு வந்த வரைக்கும் அஜ்யானங்கிற அறிவு போகாது அப்போது அஜ்யானங்கிற அறிவு போக்கடிச்சான் ஞானங்கிற அறிவு சொத்தகா நமக்கு பிரகாஷிக்கும் என்று வாழங்காலத்திலே வந்த சாஸ்திரத்தினுடைய வழிமுறைகள் அந்த பிரகாரம் இப்போ இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை அடையணும் அடையணும் அபரோட்சானுபூதி வரணும்னு அபரோட்சானுபூதி புஸ்தகத்துக்கு பேர் பரோட்சம் என்றால் கண்ணாலே வெளிப்பொருளை பார்ப்பது அபரோட்சம் என்றால் கண்ணாலே உள்ள ஆத்மாவை பார்ப்பது பார்ப்பது அப்படியே அனுபூதியில் நிற்பது அதான் அப்புரோட்ச அனுபூத்தின்னு புஸ்தகத்துக்கு பேர் வச்சார் அதை தான் பராஞ்சி காணி வித்ரணும் வேதங்கள் வெளியிலேயே நம்முடைய உறுப்புகளெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து பழக்கம் இருக்கிறனால உள்ளுக்குள்ளே நினச்சி பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது பண்ணாலும் வரமாட்டேங்கிறது நானும் பூஜையில் பண்ணுறேன் சாமிகளை அது பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஒன்று வரமாட்டேங்கிறதுலாம் சொல்கிறேன் நிறைய பேருக்கு கிட்டலாம் வந்து காரணம் என்னென்னா வெளிப்புறத்தினுடைய எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு சம்ஸ்காரங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைய பழகியிருக்கோ அந்தளவு உள்ளுக்குள்ளே பழகிறது நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை வசதி கிடைக்கிறது இல்லை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது பம்பரத்தை கயத்தை போட்டு சுற்றுறான் விடுறதுக்காக ஒரு சுற்றாக சுற்றி தடாலும் பம்பரம் சுற்றும் ஒரு பத்து ஒம்பது சுற்றி சுற்றி இருக்கான் அப்போ தான் பம்பரம் முழுக்க சுற்றி சுற்றும் இல்லைன்னா சுற்றாது அந்த மாதிரி நமக்கு பந்தங்கள் நிறைய பந்தங்கள் பல வருஷமாக பல யுக வருஷங்களாக நம்மளுடைய மனுஷனுடைய செஞ்ச சம்ஸ்கார பந்தங்கள்லாம் இருக்குது அது ஒரு நாள் தியானத்துலேயோ ஒரு நாள் போடுமோ போகாது அத்தனை போகணுன்னா ஒரு சுற்றி சுற்றி கடைசியில் தான் அந்த கயிறு வெளில வரும் பம்பரத்துலேருந்து அத்தனை சுற்று கயிறும் வெளில வந்தால் தான் பம்பரம் சுதந்திரமாக சுற்றும் அந்த மாதிரி அத்தனை கயருக்கு வெளியில் வர மாதிரி அத்தனை பந்தமும் போனால் தான் ஒரு பந்தம் போகிறத்துனால ஒரு நாள்லேயோ ஒரு மாதத்துலேயும் வரக்கூடிய சமாச்சாரம் இல்லை அதனால தான் பகவத்கீதையில் சொன்னார் பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபத்ததே அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோயாதி பராங்கதி பல மனித பிறவிகள் எடுத்து பல சாதனைகள் செஞ்சு பல வருஷங்கள் பல பிறவிகள் அதுவும் மனித பிறவி மற்ற பிறவி எடுத்த பிறகுமே கிடையாது மனித பிரிவு எடுத்து சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய பிறவியாக நம்ம கிடச்சி அந்த சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய மனித பிரிவும் போகாது இந்த மனித பிரிவில் சம்ஸ்காரம் வரக்கூடிய பிறவியாக இருக்கணும் அதனால தான் அங்கே ஜந்தூனாம் நரஜன்மதுர்லபம் அத ஃபுங்ஸ்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா வித்வத்தம் அஸ்மாத் பரம் சொல்கிறார் பிறவைகளுக்குள்ள மனித பிறகு உயர்ந்தது பக்தி பண்ணுறது நரஜன்ம தத பூங்ஸ்தவம் அதில் புருஷனாக பிறக்கிறது என்ன விசேஷம் புருஷனாக புருஷ ஜென்மம் இல்லை அந்த புருஷ பௌருஷத்தன்மையோடு பறக்கணும்னு அர்த்தம் எதையும் வாங்கி ஜீர்ணிக்கிற அளவுக்கு சக்தி உள்ள புருஷத்தன்மையோடு வெறும் புருஷன் இல்லை புருஷ சப்தத்துக்கு அநேக அர்த்தம் உண்டு பூர்ணா புருஷா நரஞ்சவளவன் யாரோ அவன்தான் புருஷன் சகச சீர்ஷா புருஷா நரைஞ்சவன் யாரோ அவன்தான் புருஷன் அப்புறம் புரிய சைதை ஏற்றி புருஷா ஜீவனை பற்றி சொல்வது புரிய உள்ளுக்குள்ள தூக்கிட்டு இருக்கான் ஜீவன் அவனுக்கு புருஷன் பேர் பௌருஷம் உள்ளவன் பலம் உள்ளவன் பயங்கர புருஷனா இருக்காமா பலம் உள்ளவன் மனிதனால புருஷனா பிறவி எடுத்தது இப்படி புருஷனாக பிறவி எடுக்கிறது ஒண்ணு பௌருஷம் பலத்தோட கூடிய ஒண்ணு உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து ஜீவனா இருந்து இருக்குது புருஷன் பூர்ணத்வா புருஷா நிறைஞ்சவா இருக்கும் யாரோ அவர் புருஷன் இப்படி பல வகையில் புருஷம் இருக்கு அந்த நிறஞ்ச சுரூபத்தை சொல்றதுதான் சதஸ்வ சீரஷா புருஷா சதஸ் விஸ்வரூப சுரூபத்தை புருஷத்தை நமக்கு தெரிவிக்கிறது அத்தனை வடிவமாக எங்குன்னு நிறைஞ்சவராக அவர் இருக்கார் என்று புருஷுக்கும் தெரிவிக்கிறது அப்படி எங்கும் நிறைஞ்சராக அவர் யார் இருக்காரோ அவர் தான் உள்ளத்துக்குள்ளேயும் ஆத்மஸ்வரமாக இருக்கார் தெரியலேன்னா நமக்கு இன்னும் அறியாமை நிறையா விலகல்ல மாய விலகல்ல எதை முதல்ல மாயை விறக்கணுமா அறியாம விளக்கணுமான்னா மாயை விளக்கணும் அறியாமல் விளக்கணும் ரெண்டும் தான் அது எப்படின்னா அவித்தினால இந்த ஜீவன் ஒரு வந்திருக்கு உள்ளது ஆத்யாவும் அதனால அவித்தமாக உள்ளது இருக்கு ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு மாயா சுரூபம் என்னது உலகமாக ஆக உலகமாக காமிஷத்தையும் விபரீதமாக காமிஷத்தையும் எடுக்கணும் தன் சுரூபம் அவித்ய அது ஜீவசுருபமாக காமிக்கிறது ஆத்ம சுருபத்தை இல்லாமல் மறைக்கிறது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால ரெண்டையும் போக்கலாம் அப்படிங்கிறது முடியாது அதனால தான் மாயாந்தூ பிரகிருதி வித்யா மாயின்து மகேஸ்வரம் மாயன்னா அவித்யே மாயின்து மகேஸ்வரம் மாயைக்கு அதிர்ஷ்டானமாக இருக்கும் யார் ஈஸ்வரன் ஈஸ்வர சைதன்யத்தில் வரக்கூடியவன் மாயை அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுடைய ஒரு ஸ்வரூபத்திலேருந்து வரக்கூடிய மாயை அவர் தான் அவ்வளோ லேலாக பண்ணுறார் உலகம் முழுக்க இப்படி ஆட்டி படைக்கிறார்னு தமிழெல்லாம் படிக்கிறோம் மற்றது எல்லாம் படிக்கிறோன்னா அவர் நன்றி ஓரணும் மசியாது தமிழ் பாடெல்லாம் படிக்கணும்னா அதுக்கெல்லாம் காரணம் ஈஸ்வரன் வந்து மாயை வச்சிருந்து உலகத்தை ஆட்டி ஏன் ஆட்டி படிக்கணும் எல்லாரும் சேர்ந்து பிறவை எடுத்து நல்ல கதிய அடைகிறதுக்காக வைக்கணும் படைக்காமல் இருந்தால் என்னன்னு கேள்வி இந்த காலத்தில் இளைஞர்களுடைய வாதம் படைக்காமல் இருந்தால் கிரியேஷனில் உலகமே இல்லை கேள்வியே இல்லையே படைச்சாதான விவகாரம் வந்து கஷ்டசூகன் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி போகணும் பிறவி எல்லாருக்கும் நிலை தான் அவர் தான் கருணாமூர்த்தியை பிறக்கவே இருக்கலாமே நான் பிறக்காமல் இருந்தால் நீ கேள்வியும் கேட்க மாட்டேன் மனுஷனாக நீ வந்திருக்க மாட்டியே பிறந்தால்தான் விடுதலையே தவிர பிறக்காமல் விடுதலை வர முடியாது ஜெயிலில் போனால் ஜெயிலே விடுதலாக முடியும் தவிர ஜெயிலே போகாமல் நான் விடுதலைன்னா எப்படி சொல்லிக்க முடியும் அந்த மாதிரி பிறவி வந்தால்தான் அதிலே விடுதலை முடியும் பிறவியே வராமல் விடுதலைக்கு வர முடியாது அந்த பிரிவு வரதுக்கு யார் காரணம் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு எந்தத்தனம் சந்தோஷம் நம்மளாம் பிறகு எடுக்கிறதுல நம்மளுடைய வினை தாத்தா நாம் எத்தனை வினைகள் செஞ்சோமோ அந்த வினைக்கேற்றவாறு ஒரு ஒரு பிறவையாக கொடுத்து கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி கடைசியில் ஞானத்துக்கு கொடுக்கறதுக்காக வந்து வரும் சரி முதல் பிறவை எப்படி வந்தது முதல் பிரிவுங்கிறதே கிடையாது அனாதி பிறகு தான் நமக்கு அதனால் உலகம் பிறக்கும்பொழுது உலகம் எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது அநாதிய வித்யா வாசனையா என்று பதில் சொல்கிறோம் நம்ம அநாதியம் உலகம் வந்துட்டே இருக்கு அதனால் முதல் பிரிவு எப்படி வந்தால் மனுஷனாக வந்தானா மிருகமாக வந்தானா எப்படி வந்தாங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது அதுக்கு ரெண்டு தினசான எப்படி வந்தால் மனுஷன் ஆரம்பத்துலேயும் சொன்னார்னா உலக திருஷ்டியில் விவகார திருஷ்டியில் ஈஸ்வரன் வந்தார் பிரம்மா விஷ்ணு சிவரா வந்தார் அதுக்கு பிற்பாடு அவர் அனைத்து உயிர் ஜெயவராசிகளையும் படைக்கிறார் மனிதனையும் படைக்கிறார் அத்தஞ்சீவராசின்னு படைக்கிறார் மனிதன் பிறந்த உடனே அவனுக்கு நல்லது கெட்ட விவேகசக்தி இருக்கனால அதை வச்சுக்கிட்டு காரியங்களை பண்ணுறான் அதனால புண்ணியபாவம் வந்தது புண்ணியபாவத்திலேருந்து பல தினசான மிருக ஜென்மங்களோ நல்ல ஜென்மங்களோ வந்து மனுஷன்மங்களோ வந்து இப்படி உலகம் பிறண்டு வந்திருக்குன்னு அது ஒரு விதமான ஈஸ்வரனே உலகத்தை படைச்சு காத்து ரட்சித்து பிரம்மா படைக்கிறார் விஷ்ணு காப்பாற்றுறார் சிவன் எல்லாருக்கும் சாந்தி சமாதானத்தை கொடுக்குறார் இந்த மூணு பேர் சேர்ந்துருந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு மனசாந்தி கொடுக்குறதுக்காக இந்த சிருஷ்டி சம்ஹார மூணு காரணத்தை எடுத்துக்கிட்டு மூணு சுரூபமாக வந்துக்கிண்டு நம்ம உலகத்துக்குள்ள அத்தனை திசான ஜீவராசின்னு சிருஷ்டி பண்ணுறார் எத்தனை திவசம் கிடையாது முப்பத்து முக்கோடு ஜீவராசின்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே உள்ள ஜீவராசி அனைத்தையும் சிருஷ்டி பண்ணி அவாவா அவவா சௌரியமாக இருக்கும் சொல்லி முடிச்சு விட்றார் மனுஷனாக ஆன உடனே என்ன வருது மனுஷனுக்கு பார்த்தா நல்லது கெடுதலாம் புத்தி தெரிகிறது புத்தி தெரிஞ்ச உடனே என்னாகுது ஒரு தப்பை பண்ணுறான் நல்லது பண்ணுறான் கெடுதலை பண்ணுறான் உடனே பலன் அடைய போகிறான் மற்ற ஜீவராசிகள் இப்படி பண்ணிருந்தால் கிடையாது பாவம் கிடையாது அதுக்குலாம் என்ன ஆச்சு மற்ற ஜீவராசிகளாம் எல்லாமே மனுஷனாக வந்துடும் ஜீவராசிகள் படைத்தாலும் படைப்பு முடிந்து ஒரு பாடு மனுஷனாக வந்துடும் முதல்ல அதுக்கப்புறம் மனுஷனாக திருப்பி பாவமணி எங்களோட போகும் மனுஷனாக வந்து ஒரு பாடு மாடாக போனான்னா அப்போ மனுஷனாக திருப்பி வருவான்னா சொல்ல முடியாது அவனுடைய வினை எப்படி இருந்திருக்கோ அதுக்கு மாதிரி மாடாக போவான் ஆனால் போவான் எதா போவான் அந்த வினை முடிஞ்ச ஒரு பாடு கடைசியாக மனுஷனாக வருவான் சொல்ல முடியாது ஒரு பெரிய ஒரே ஒரு பிரிவு வரக்கூடிய ஒரு கர்மாவும் ரிச்சலும் உண்டு பல பிரிய பல ரிச்சுகளும் உண்டு எப்படி வேணாலும் இருக்கும் இப்போது கோர்ட்டை தண்டனை கொடுக்குறான் அஞ்சு வருஷம் கெடுங்காமல் ஐயாயிரம் ரூபா தண்டனை ரெண்டும் சேர்ந்து போடுறான் ஒரே சமயத்துலேயே அஞ்சு வருஷம் கெடுங்காமல் ஐயாயிரம் ரூபா தண்டனை ரெண்டும் சேர்ந்து போடுறான் அந்த மாதிரி நமக்கு அது ஒரே சமயத்தில் அனுவிக்கலாம் தனித்தனியாகவும் அணிவிக்கலாம் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த ஐயாயிரரூபா இன்னொரு அஞ்சு மாதம் இருந்துட்டு வருவான் ஜெயிலில் போய் ஐயாயிரூவா கொடுக்க முடியல நூறு அஞ்சு மாதம் இருந்துட்டு வருவான் கொடுத்துட்டான்னா அது குறையும் கொஞ்சம் அஞ்சு ரூபாய் ஐயாயிரரூவா கூட கொடுத்துட்டு உடனே அஞ்சு வருஷம் தண்டன முடிச்சு வந்துட்டான்னா சீக்கிரம் குறையும் அதுபோல் நம்முடைய வரைக்கேற்றவாறு நாம் எல்லாம் பல பிரிவுகளும் எடுத்து வருகிறோம் நல்ல கருமாக்களை பண்ண பண்ண பண்ண அந்த ஐயாயிரவா கொடுக்க வேண்டிய ரூவா கழிச்சிக்கிண்டு சீக்கிரமாக நமக்கு விடுதலை வாய்ப்பாக வாய்ப்பு இருக்கும் அது தான் ஈஸ்வர பூஜை பல விதமான க்ஷேத்திரங்களுக்கு போய் பிராயசித்தங்கள் பண்ணுறது தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிறது ராமேஸ்வரத்தில் போய் பிதிர் இப்படி போன்ற பல நல்ல காரியங்கள்லாம் வச்சிருக்கோம் அப்படி பண்ணோம்னால் சீக்கிரமாக அது மூடிவருக்கு வாய்ப்பு இருக்கும் கர்மா துறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி நம்மளுடைய வினைப்பயனாக வரக்கூடியது அடுத்த பிறகு அடுத்த பிறகு அடுத்த பிறகு முதல் முதல் கிரியேஷன்னு இப்போ இருக்க பிரகாரம் உலக ரீதியில் சொல்லணும்னா கூட அது அத்தனை உத்தியமராசிகளாக வந்தாலும் அது முடிஞ்ச உடனே அடுத்தபடியாக மனிதனாக வந்துவிடுது மனிதனில் இருந்தால் கிரியேஷன் ஒன்றை இல்லைன்னா கிரியேஷனே கிடையாது கர்மாவே கிடையாது ஒன்றும் கிடையாது திருவிளையாட புராணம்னு ஒரு புராணம் இருக்குது மதுரையில் அந்த புராணத்தில் என்ன சொல்கிறாருன்னா அந்த சொக்கநாதர் கைத்தா போல் ஒரு பெரிய குளம் இருக்குது பொற்றாமறை குளம் அதில் காக்கா குருவி கிருவி கழுகு கழுகு உயிர் ஜீவராசிகளை சொல்கிறான் அதுக்கெல்லாம் அதில் குளிச்சிது அப்படியே சிவனை பார்த்தது நல்லகதி கடைசிது இல்லை புராணத்தில் திருவிழா படத்தில் நிறையா சொல்கிறான் அதுக்கெல்லாம் எவ்வளவோ அது தேவதைகளோ ஒரு ஷாபக்கரசத்தினால் வந்துவிட்டு இந்த பிறவியை எடுத்து அதனால் வாசனையினால் அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணி நல்ல கறி கடைஞ்சிது திரு எறும்பூன்னு ஊருக்கு திருச்சினாவலி பக்கத்தில் எறும்பு பூஜை பண்ணி நல்ல கறி அடைஞ்சுங்கிறான் அப்போ எறும்பு போய் ஒன்று நல்ல கறி அடைய முடியுமா இப்போ இருக்கு எறும்பெல்லாம் பண்ண மாறினால் கிடையாது எறும்பு ரூபமாக ஏதோ ஷாபம் கொண்டு விடுதோ அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு அறிவு இருந்தது அந்த அறிவு மூலமாக சுவாமியை கும்பிட்டு நல்லதாகி மேலே வந்துது அதுபோல் ஆனை வந்து திரு ஆணைக்கா அங்கே வந்து ஆனை வந்து பூஜை பண்ணி திருவானை காவேரி ஜாரத்தை கொண்டு துணும் அபிஷேகம் பண்ணிவிட்டு சிலந்து கட்டியிருந்து அதை உடச்சி போட்டு அபிஷேகம் எடுத்து நல்ல கதி அடைஞ்சுங்கிறான் அதுக்கு என்ன அர்த்தங்க ஒரு ராஜா முதல்ல ஒருத்தர் இருந்தால் அவன் தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு ஆனையாக போகணுன்னா ஆனையாக போய் சிவ பூஜை பண்ணால் திரும்பி அவனுக்கு நல்ல கதி கிடைக்குன்னா ஆக இந்த எறும்பு இரும்பு ஆனைகினை இது மாதிரி ஜீவராசிகள்லாம் ஸ்ரீகால அஸ்தின்னு இருக்குது அங்கே பாம்பு சிலந்தி ஆனை இது மூடி சேர்ந்து பூஜை பண்ணுது நல்ல கதி அடைஞ்சிடணும் அப்போ அதுக்கெல்லாம் பிராணிகளில் கூட நல்ல கதி அடைஞ்சிட்டு போட்ருக்கேன்னு கேட்கலாம் அதுக்கெல்லாம் பிராணிகளாக இருந்தாலும் முன்ஜென்ம வாசனை வந்து தேவர்களாகவோ கந்தர்களாவோ ஏதோ இருந்து ஷாபகிரசத்தினால் அது மாதிரி எடுத்து வந்தது அதே தான் கஜேந்திர மோட்சம் கஜேந்திரன் ஒன்றும் முதல்ல பிடிச்சி கத்த கத்த நாராயணா கூப்பிட்டு நல்ல கதி கிடச்சார் எப்படி ஆனைக்கு நல்ல கதி கொடுத்துருவார் உடனே அவரு ஒரு விவேகம் விநாயகரைக்கும் விவேகம் வயலாக்கியம் சம்மந்தமான சர்க்கம் ஒரு நல்ல குணம் பல்லாத குணம் இல்லை ஞானம் காமம் லோபம் ஒன்றும் அடைக்கல எப்படி வந்ததுன்னா அதுக்கு மனுஷனுக்கு இருக்குது வந்தால் எந்த சாதனையும் பண்ணா வந்தது சுலபமாக இருக்கேன் இரும்பா போடலாமா சுலபமாக இருக்கே ஆனையாக போடலாமா இருந்தாக்க அது அர்த்தம் அங்கே இல்லை ஷாபத்தினால் அதுபோல் சில நிலைகளை கந்தர்வுகள்லாம் எக்ஸஸ் அப்சர்ஸ் எல்லாம் அடைகிறா அதனால் அவர்களுக்கு அந்த வடிவம் வந்து அதனால் அந்த பூஜையை பண்ணி அதனால் வந்தாலே சொல்றேன் இந்த கதைக்கு இப்போ இருக்க இரும்பு இப்போ இருக்க ஆனால் இப்போ கிடையாது அந்த மூளையும் அந்த சக்தியும் கிடையாது அந்த விசாரமும் கிடையாது இருந்தால் அதுகளும் சேர்ந்து பருவடம் நடத்தலாமே இப்போ எங்கேயும் பருவம் நடத்ததில்லை ஆடும் பாடலாம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த அறிவு கிடையாது கேத்து தெரிஞ்சு ஒரு பகுத்தறிவு மூலமாக அது ஒன்று கிடையாது ஒரு சாமான ஏற்றாமல் வைச்சா விஷம் வச்சால் தொடக்கூடாது வரைக்கும் அறிவு தெரியாது இன்னொத்துன்னு கொடுக்கணும்னு அறிவு தெரியாது அது மனிதனுக்கு தான் தெரியும் அந்த பகுத்தறிவு மனிதன் தான் இருக்குது அந்தமாரி நல்லது பண்ணணும் கெடுதலும் பண்ணணும் ரெண்டு அறிவுள்ளது யார் மனிதன் கெடுதல் பண்ணக்கூடாது நல்லது தான் பண்ணணும் அந்த அறிவுங்கிறது கிடையாது கெடுதலை மாத்திரம் பண்ணக்கூடாது ஒதுங்கி போகத்தான் தெரியும் பிராணிகளுக்கு நல்லது பண்ணணும் கெடுதலை அடுத்தவனுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வகுத்தறிவுலாம் மனுஷனுக்கு கிடையாது அந்த பிராணிகள் கிடையாது மனிதனுக்கு விவேகசக்தி இருக்கிறதுனால ஆத்மா எது அனாத்மா இது புண்ணியம் எது பாவம் எது அவனை நம்மளை இம்சம் பண்ணால் நம்ம அவனை இம்சம் பண்ணணும் இதெல்லாம் வந்ததெல்லாம் மனுஷனுடைய இதனால தான் வந்து இதெல்லாம் இந்த கிரியேஷன் சக்தி உண்டு பண்ணுற சக்தி காரியங்களை பண்ணுற சக்தி நல்ல காரியம் பொல்லாதாரியம் பண்ணுற சக்தியில் மனித புத்திக்கு இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப திரும்ப இப்படி வரோம் அதை வச்சு தான் புனரபு ஜனனம் புனரிபு ஜனனம் புனரபு ஜனனி ஜெட்ரேஷன் சொன்னார் அது யாரை வச்சு மிருகங்களை வச்சு சொல்லலை மருதனை வச்சு சொன்னார் மருதன் பிறக்கிறான் இறக்குறான் திருப்பி பிறக்கிறான்னு சொன்னாரே தவிர பிராணிகள்லாம் பிறக்கிறது இறக்குறது வருதுங்கிறது கவலைப்படவே இல்லைவர் பிராணிகளை வாழ்க்கைக்கு வரணும் அப்புறம் தானாக மனுஷன்மாக வரும் அப்புறம் போகும் அது வரைக்கும் பிராணிகளுக்கு அதனுடைய நிலையில் தான் அந்த இருக்கும் அந்த வினைப்பை முடிஞ்சுனா திருப்பி கடைசியாக மனுஷனாக வந்து இங்கே எல்லாத்தையும் மட்டுந்தான் போகும் எதுவாக இருந்தாலும் இந்த பூலோகம் இருக்கேன் இந்த பூலோகத்தில் அதுவும் மனுஷனாக பிறந்து பூலோகத்துலேயும் மனுஷனாக பிறந்து அதுக்குள்ள அதிகாரியாக பிறந்து அந்த வேதாந்தம் படிக்கிறது தகுதி ஏற்பட்டு அந்த தகுதியோடு விசாரங்கள்லாம் பண்ணி ச வாசனைலாம் போக்கடிச்சின்னு வந்தால் வரக்கூடியதே தவிர இல்லைன்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ கஷ்டமான ஒரு நிலை நமக்கு துர்தர்ஷம்ங்கிறோம் இந்த ஆத்மஸ்வரப்பு அறிஞ்சு கொண்டு ரொம்ப கஷ்டமான நிலைங்கிறான் கஹரேஷ்டம் எங்கேயோ உள்ள குழுவில் உட்காந்துருக்க மாதிரி ஹிரத குகையில் எங்கேயோ உட்காந்துருக்காரு ஹிரதயகுகையில் உட்காந்துருக்கேன் வெளி கோகையை கண்ணால் பார்க்கலாம் போலீசுங்க அடியெலாம் இருக்கான் பார்த்து கோகையில் இருக்கான்னு சொல்லுவான் இதை மனுஷனும் கோகையில் வசிக்கிறான் இது எப்படினா ஹிருதயகுகையில் உட்காந்துருக்கார் யோவேத நிகிதம் குஹாயாம் உள்ளுக்குள்ள ஹிருதயகுகையில் உட்காந்துருக்கார் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ குகைக்குள்ள உட்காந்து கஹ்பரேஷ்டம் தம் துர்தர்ஷம் அவரை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் கஷ்டத்தை அர்த்தம் பார்க்க முடியாத அர்த்தம் இல்லை அதுக்கு இடைஞ்சல் அவ்வளோ அட்ர்த்தம் இடைஞ்சல் எவ்வளோ நிவர்த்தி படுறோமோ பார்க்கறது ரொம்ப சுலபம் இடைஞ்சல் தான் முக்கியமானது இடைஞ்சல் ரெண்டு தினசு ஒன்று இல்லை சுரூபத்தை காமிக்கிறது ஒன்று விபரீதமாக காமிக்கிறது ஒன்று ரெண்டையும் நம்ம கிளியர் பண்ணணும் ரெண்டையும் சரி பண்ணணும் அஜானத்தையும் போக்கடிக்கணும் மாயையும் விடுதலை ஆகணும் ரெண்டுலேயும் முடியும் அதை வச்சு தான் நாரதன் ஒரு நாளைக்கு போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறார் நீ ஈஸ்வர சுரூபம் நான் கொள்றேன் உன்னுடைய லீல எப்படி இருக்குன்னு காமி அப்படிங்கிறார் உடனே காமிக்கிறேன் நாளை காத்தாலும் ஏழு மணிக்கு வாங்குறார் ஏழுமணிக்கு வேறுதாருங்க போய் பார்த்தா கிருஷ்ணரு ஒரு வீட்டில் அப்படியே தம்பதியாக ருக்மணி உட்கார்ந்துருக்கார் சரி பார்த்துட்டேன்னா முடிஞ்சு வரணும் இல்லை இந்த ஊர் முழுக்க பார்த்துட்டு வாங்குறார் கோகுரம் முழுக்க சுத்துறார் துவாரகம் முழுக்க சுத்துறார் பிருந்தாவனம் முழுக்க சுற்றுறார் ஓரோரு வீட்லையும் ஒரு கிருஷ்ண பரமாத்மா விளையாடி நோக்கா ஒரு வீட்டில் அனுஷ்டானம் பண்ணுறார் ஒரு வீட்டில் தூக்கிட்டுருக்கார் ஒரு வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு ஒரு வீட்டில் வேலை வேண்டாய வேலை பண்ணுற மாதிரி தோட்டத்தை ரிப்பேர் பண்ணிட்டுருக்கார் ஒரு வீட்டில் குழந்தைகள் கொஞ்சம் இருக்கார் எப்படி இருக்காரு சுரியல எல்லாம் அதே கிருஷ்ணன் அவருக்கு தோன்றார் நாரதருக்கு பார்த்தா நாரதரை முகச்சு போட்டார் இது என்னடாது ஈஸ்வர் அப்படி பார்க்கணும்னு அவருடைய இலையிலேயே அசல் கிருஷ்ணர் யாருன்னு தெளிவுபடுத்திருக்கு அதனால அசல் கிருஷ்ணா நீ யாருன்னு உண்மையை சொல்லுன்னு அவர்கிட்ட போய் கேட்குறேன் நான் இருந்தால்தான்ப்பா அசல் கிருஷ்ணா இத்தனை மடிவமாக வந்தேங்கிறார் அவர் அந்த மாதிரி மாயாந்தும் பிரகிரு வித்யா மாயின்தும் மகேஸ்வரம் மாயை இத்தனை உலகத்தையும் பிரகிருதியாக இருந்துகிட்டு அறியாமல் வந்து எல்லாம் படுற மாயினம் யாரு ஈஸ்வரன் பரமேஸ்வரன் கிருஷ்ணன் ராமன் என்ன சூருமாக இருந்தாலும் ஒரே அவதாரசுமா இருந்தாலும் அதனுடைய அம்சங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால எத் எத் விபூதிமத் சத்மம் ஸ்ரீமத் ஊர்ஜதேவா தத்ததேவக்சுவம் மம தேஜோவம்சம்பவம் ஈஸ்வர அம்சம் ஒருவரோட குள்ளத்திலேயும் உள்ளத்துலேயும் இருக்குது ஈஸ்வரனுடைய இருக்குது இல்லைன்னா நமக்கு ஒரு விஷயமே தெரியாமல் போயிடும் ஒன்றுலேயும் சத்து சித்து ஆனந்தம் தான் நமக்கு ருச்சி வருது எந்த பொருளை பார்த்தாலும் இது இருக்குன்னு தோன்று அது எதனால் தெரியுது சத்து இருக்கிறதுனால ஆத்மசூப்பத்தை சத்துவம் இருக்கிறதுனால தெரியுது அப்புறம் அது ஒளி விடுறது இது பொருளாக இருக்கேன்னு அது எதனால அறிவுனால தெரியுது ஆனந்தம் நமக்கு தேவைப்படுற அந்த பொருளை பார்த்து நமக்கு இதனால் ஈஸ்வர் டால் அடிக்கிறதுனால தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உலகத்தினாலேயே படைக்கப்பட்ட பொருளாக எத்தனை இருந்தாலும் ஈஸ்வரனாலேயே படைக்கப்பட்ட எத்தனை பொருளாக இருந்தாலும் ஒரு மாம்பழமாக இருக்கட்டும் தேங்காயாக இருக்கட்டும் எந்த வஸ்துவாக இருந்தாலும் கண்ணால் பார்க்கறதுக்கு காரணம் அதனுடைய ஒரு டால் இங்கே தான் வெறும் ஜெட வஸ்து கண்ணால் பார்த்து அறிய முடியாது ஜெடத்துக்கு ஒளியே கிடையாது வெடிச்சமே கிடையாது அது ஒன்றும் பிரகாஷிப்பிக்க செய்யாது அப்போ இது பிரகாஷிக்கு செய்கிறது ஆத்மோஸ்து தான் இத்தனை ரூபத்துலேயும் இருந்துகிட்டு ஹிருதயத்துலேயே வந்து கண் வழியாக போய் கண்ணு போய் அதுக்கு அந்த பொருளை அப்படி ரவுண்டாக பண்ணால் பார்த்து இது தேங்காய் இது மாங்காய் இது இந்த பலாப்பழம் என்ற ஒரு அறிவை கொடுக்கறது அப்புறம் நமக்கு அந்த பொருளுடைய தன்மையை காமிக்கிறது அப்புறம் ஒரு ஆசை உண்டு எனக்கு வேணும்னு அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு ஜட வஸ்துகளில் கூட இத்தனை வியாபகமாக இந்த ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குது இருக்குது நமக்கு தெரியல அதுதான் இங்கே இருக்குதுன்னு தெரியல அதனால் பழத்தை பலாப்பழத்த ஆசையிலே நம்ம சாப்பிட்டு பலாப்பழத்தையே சாப்பிடு போடுறோம் மாம்பழம் ஆசையிலே மாம்பழம் சாப்பிடுபடுறோம் ஆத்மஸ்வரூபம் அது கூட தான் டாலர் தெரிஞ்சிருந்தேன்னா நம்ம அப்படியே சச்சிதா இருந்தமாக உட்காந்துன்னு இருக்கோம் உட்காந்துருவோம் எத்தனையாவும் சர்வியாக இருக்கிற யாருன்னு தெரிஞ்சால் அவர் தான் தெரியும் ஒன்றுமில்லன் இது பேசுறதுக்கு ஒன்றுக்குள்ளே ஏற்கறது லைட்டுக்கு ஏற்கறது ஃபேன் இயக்கிறது எல்லாத்துக்கும் ஏற்கறது எதுன்னு யாரும் சின்ன பண்ண மாட்டேன் மைக்கு நல்லா பேசி சவுண்டு கொடுத்துன்னு தான் சொல்லிட்டு இருப்பான் தவிர இயக்கிறது சக்தி எதுன்னு எனக்கு தெரியாது ஃபேன் நல்லா காற்று கொடுக்குறது ஃபேனாக காற்று கொடுத்து மின்சக்தி ஏற்கறதுனால இதில் காற்று வருது லைட்டு நல்லா ஒளி விடுகிறதுங்கா லைட்டாக ஒளி விடுறது அங்கே சுற்றுறது மின்சக்தி இயங்கிறது தான் வருது ஆக மைக்கு ஜட பொருள் ஃபேன் ஜட பொருள் ஒரு சைத்தன்யம் அதுபோல் இந்த உலகம் ஜடம் இதை இயக்கிறது ஆத்மா சைத்தன்யம் சச்சிதானந்த சொல்பந்தால் இயக்குகிறது இயக்கிறது மனுஷன் வச்சு தான் வருது அதனால இது ஜட பொருது எப்படின்னு நிச்சயமாக தெரியுதுன்னா இந்த மைக்கு ரிப்பேர் ஆகிடுதுன்னா எவ்வளோ ஒயரிங் வச்சாலும் வேலை இந்த லைட்டு ஃபியூஸ் ஆகிடுதுன்னா எத்தனை வேலை பண்ணாலும் ஃபேஸ் பண்ணாது ஃபேன் எத்தனை நம்ம பயிற்சி பண்ணாலும் ரிப்பேர் தான் வராது அது ஜட பொண்ணு நிச்சயமாக கண்டாலும் அப்போ என்ன காரணம் சைத்தன்யத்திறந்து கொண்ட மின்சக்தி தன எங்கி கூட செய்யலைன்னா அது ஜடம் நம்மளே இல்லை மாதிரி இருக்கேன்னு சொல்லுவோம் வேலை செய்யலாம் ஜடமாக இருக்கேன்னு சொல்கிறோம் அது போய் அதான் ஜடம் வேலை செய்யாது சைத்தன்யம் தான் செய்யும் வேலை செய்விக்கிறது எது ஜடம் தான் செய்கிறது ரெண்டும் ஜட பொருள் செய்ய முடியாது செய்விக்கிறது செய்கிறது அதான் இந்த உலகங்கள் இயங்கிறதுனா எப்படி ஆத்மஸ்வரூபத்தில் இயக்கத்தினால இதெல்லாம் இயங்கிறது சைத்தன்யத்தினால இதெல்லாம் எங்கே இருக்கு சைத்தன் மேலே எங்கவே முடியாது அந்த சைத்தன்யம் எங்கே இருக்குது ஒருவருடைய ஹிரதயத்துலேயும் இருக்குது எங்கும் நிறைஞ்சு இருக்குது ஹிரதயத்துலேயும் இருக்குது இந்த சைத்தன்ய நஷ்டத்தினால்தான் அந்த சைத்தன்யுடைய அறிவு சக்தினால்தான் இத்தனை பொருளும் நமக்கு தெரிகிறது இல்லைன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆக எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா சைத்தன்யம் அது இல்லாமல் மறைக்கிறது அஜானம் அதை விபரீதமாக இந்த மூணு வஸ்துவை வச்சு தான் அந்த உலகமே இருக்கு ஆத்மா இந்த அஜானம் இந்த மாயை மூலம் வச்சு தான் உலகமே இருக்குது ஆத்மா நமக்கு தெரியல இருக்கே புஸ்தத்தில் இருக்குது சொல்லியிருக்கா முன்னே பின்னே எல்லா வரிகளும் பார்த்து ஆறு வித காரணங்களோட திருவாமிட்டுருக்கோம் ஆத்மாதான் பிரம்மன் தான் அப்படின்னு புஸ்தகத்தை வச்சு திருவாமிட்டு போயிட்டாவா நம்ம அனுபவித்து வராது நம்ம என்ன பண்ணோம் முயற்சி பண்ணி காக்கணும் முயற்சி பண்ணால் ஆத்மஸ்வர்பம் தெரியலேன்னா மறைக்கிறது இதனால் அஜ்ஞானத்தால் தான் மறைக்கிறது அஜ்ஞான பிரபவ சர்வம் அஜ்யானதான் இந்த உலகம் ஒழுக்க உண்டாருது அந்த உலகம் உண்டாருது எப்படி அக்ஞானத்தினால் தோற்றம் அளித்தாலும் விபரீதமாக தோற்றம் அளிக்கிறது மாயினால் விபரீதமாக தோற்றம் அளி கிழிஞ்சல் கிழிஞ்சலாக தெரியவில்லை வெள்ளியாக மாறுதலாக தோன்று வைக்கிறது ரெண்டு நிலம் ஆவரண சக்தி விட்சேப சக்தி ரெண்டு சக்தியும் அவங்க குடிக்கணும் அந்த ரெண்டு சக்தியும் எதை ஆதாரமாக இருக்கு ஈஸ்வர்னா ஆத்மாவும் ஆதாரமாக இருக்கு அப்போ ஆத்மா ஒன்றாக எடுத்து இந்த சக்தி ரெண்டு இருக்கே துவைத்த வந்துடலையா ரெண்டு வந்துடலையா மூணு வந்து இல்லையான்னு கேட்போம் கிடையாது இல்லாததான் ஞானம் தான் அறிவு அறிவு இல்லாதான் அஞ்சானம் யாமா சாமாயா இல்லாததான் மாயா அப்போ எங்கே ரெண்டு வஸ்து மூணு வஸ்து வந்துது ஆனால் இல்லாத ஒரு மாயினால இல்லாத ஒரு அறியாமையினாலும் இந்த உலகமே படைக்கப்படுது இல்லாமல் ஒரு பொருளால் இந்த உலகம் படைக்கப்பட்னா அது மாத்திரம் இருக்குமான்னு இல்லாம ஒரு வசூனாலும் உலகம் படைக்கப்படுறதுன்னா அது காரணமே இல்லாதது காரணம் மாத்திரம் எங்கேயாவது இருக்க போகிறது அக்யானம்னா அறிவு இல்லாதுன்னு அர்த்தம் அறிவு இல்லாததுனால படைக்கப்படுறது எப்படி இருக்கும் அதுக்கும் அறிவு இருக்காது மாயான்னு அந்த அர்த்தம் இல்லாததான் மாயா அகனித கடலா படி ஏசி மாயா இல்லாத மூலமாக படைக்கப்பட்டிருக்கு இல்லாத ஒரு வஸ்து மூலமாக படைக்கப்பட்ட வஸ்து எப்படி இருக்கும் அப்போ தோற்றமே தவிர நிஜமல்ல இல்லாத்து இருக்க முடியாத தோற்றுவிக்கும் ஆனால் நிஜமல்ல அதுதான் உலகம் அதை தான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான் தான் ஜெகன் நாஸ்தின்னு நம்ம நாஸ்திகாலே கிடையாது நாஸ்தின்னு சொன்னால் இல்லையேன்னு அர்த்தம் நம்ம நாஸ்திகால் கிடையாது அஸ்தித்வா இதுதான் இருக்குது ஆத்ம பாஸ்தவெலாம் இத்தனையும் பிரகாசிக்கிறது இல்லைன்னு சொல்லலை நெஜமான உலகம் இருக்கான்னு பார்த்தால் அது மாறிக்கொண்டே இருப்பதனால அழிந்து கொண்டே இருப்பதுனால அது நிஜமானதல்ல இருந்துன்றதுக்கு நிலையானதல்ல நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் அழியாத பெருஞ்செல்வம் வேணும் அழியாத வீடு வேணும் அழியாத மோட்சம் வேணுங்கிறோம் அதுக்கு இது இது உபயோகப்படுமா உலகம் முடியாது ஏ அது ஐந்து டே இருக்கு மாறிண்டே இருக்குது அதை போய் அடைஞ்சா என்னும் உலக வாழ்க்கையிலேயே வாழ்ந்துகிட்டே இருந்தால் அழியாத செல்வத்தை பெற முடியாது ஐயர் செல்வத்தில் உட்காந்து ஐயா செல்வத்தை எப்படி பெற முடியும் அதனால் அழியாத செல்வம் இது ஆத்மா அதை அடைஞ்சால்தான் அழியாத நிலையை அடைய முடியும் அப்போ எங்கே அறியாத செல்வமாக உள்ள அந்த ஆத்மசெல்வத்தை அடையிறது என்ன பண்ணணும் ஐயர் செல்வத்தை வச்சுக்கிட்டு தான் ஐயா செல்வத்துக்கு போகணும் நம்ம வழி கிடையாது ஐயர் செல்வம் இந்த உலகம் நாம் எல்லாருக்கும் குரு சிஷ்யன் உலகம் எல்லாமே இருக்குது இப்படி எல்லாமே அழியாது செல்வமாக இல்லாமல் எல்லாம் அழி செல்வமாக இருந்தாலும் அழி செல்லும் தான் அழியாதுகளையே அடைய முடியும் இப்போ சொப்பனம் இருக்குது நமக்கெல்லாம் சொப்பனை ஒருத்தன் தரும் ஏதாவது திண்டையில் படுத்துகிட்டு இருக்கோம் கட்டியில் படுத்துகிட்டு இருக்கும் எழுந்துக்கிறோம் சொப்பனம் கட்டேங்கிறோம் சொப்பனம் கண்டிச்சொல்ல மாதிரி தர சொனம் இல்லைன்னு தெரியுது நமக்கு எழுந்த ஒரு பாடு கண்ட சொப்பனம் நிஜமில்லை ஏன்னா இங்கே படுத்துகிட்டு இருக்கோம் காஷிக்கு போயிட்டு கங்கா சாம்பே இருக்குது வேட்டி நிலையில உடம்புக்கு தான் இருக்குது வேஷ்டிலாம் நிறைய இல்லை சாணம் பண்ணுறது உடம்பெலாம் நிறைய இல்லை ஈர பசையே இல்லை ஆனால் கங்கா சார்பில் வந்தோம் நினைக்கிறமோ இல்லையோ அது எப்படி ஒரு மனோ நிலையில் நமக்கு இல்லாத இருக்கிறதா நினைக்கலாம் மனோ நிலையில் நினைக்கிறது விபரீத எண்ணத்தை நினைக்கிறது வாய்ப்பு இருக்கோ சொப்பனம் கூட இதே மாதிரி தான் இல்லாத இருக்கிறதா நமக்கு பண்ணி காமிக்கிறது ஆனால் அப்படி இல்லாத பொருளாக இருந்தாலும் சொப்புனோம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுருக்கோம் காஷியர் போயிட்டே இருக்கும் திருவிழா செந்து விழா போகிற மாதிரி சொப்புறோம் விஸ்வரா சாமி பார்க்கற மாதிரி போகும்போது ஒரு மாடு வந்துடுது அதை பார்த்து பயந்துக்கிறோம் விளையாட மிராடுறோம் இது வரைக்கும் சொப்பனம் விழுந்த உடனே பயந்து ஆங்குற கீழே உழுதுரும் கீழே விழுந்தாச்சு எந்தாச்சு கட்டிலேருந்து அது வரைக்கும் சொப்பனம் ஆச்சு கீழே விழுந்துட்டான் பயந்துக்கிட்டு மாடை பார்த்து பயந்து கீழே விழுந்துட்டான் கையில் ஒடிச்சு போச்சு காலை ஒடிக்கிறது வலிக்கிறது எழுந்த உடனே உடம்பெல்லாம் வலிக்கிறது கீழே விழுந்தான் அடிபட்டால் அதுதான் வழுது பொய்யான சொப்பனத்தினால மெய்யான உடம்பு வியாதி வருதுதா வல்லையா காயப்பட்டுதான் படம் இல்லையா கட்டு போட்டுக்கிறானோ இல்லையா போய் பண்ண அன்னைக்கு புத்தூர் கட்டு போட்டுக்கிறானே அதனால பொய்யான விஷயத்தினால கூட மெய்யானத்தை அடைய முடியும் சொப்பனத்தினால எப்படி பொய்யா இருந்தாலும் கூட நிஜமான ஒரு கட்டுக்கட்டு எல்லாம் போட்டு கீழே விழுந்து ரகலை பண்ணி அவங்க உடம்பெல்லாம் காயப்பட்டுக்கிறானோ அதுபோல் இல்லாத ஒரு உலகத்தினால கூட இருக்கிற உலகத்தை ஆத்மாவை அடைய முடியும் இதைத்தான் அத்வைத வேதனை சுலபமாக சொல்கிறது பூஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் அனுபவத்துக்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்கலாம் தத்துவ முறை ரொம்ப சுரபம் சொப்பனத்தில் நிஜமா இல்லை வந்து நிஜமா வந்து கைகாலெலாம் ஓடிச்சிக்கிறமோ இல்லையோ அதுபோல் நிஜமான இல்லாத ஒரு பொருள்லேருந்து நிஜமானதாலே அடைய முடியும் அப்படிங்கிறது மாயா அவித்யான்னு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இல்லாத ஒரு அவித்யை இல்லாத ஒரு மாயை இருக்கிறதா காமிக்கிறது அப்படின்னா இப்போ இல்லாத ஒரு பொருள் எப்படி எத்தனையும் காமிக்க முடியும்னா அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது உடம்பில் காலவழை வெயில் நின்னாக்க நகல் பிரிச்சா தெரியும் நம்ம அஞ்சு அடி தான் இருப்போம் நாலு பார்த்தா பதினஞ்சு அடி இருக்கும் அந்த நேரம் வந்து நம்ம தவிர தனியாக ஆனால் தனியாக பிரிக்க முடியுமா நேரம்னா பிரிக்கவும் முடியாது நாம இல்லைன்னா நேரம் இல்லை நேரம் பிரிக்க முடியாது அப்படி ஒன்று அஞ்சு ஒன்றியமாக உட்காந்துருக்கு உடம்பு நகல் ரெண்டும் பரஸ்பரம் ஒன்று ஒன்று ஒட்டின்னு உட்காந்துருக்கு தனியாக பார்த்தா நகலுங்குறோம் உடம்பை பார்த்தா உடம்புங்கிறோம் உடம்புனுடைய ஒரு சாய தான் ஒரு புதுமி தான் வந்திருக்கு இப்போ நகல் வந்து இவ்வளோ நிழலாக இருக்க முடியாது உடம்பு பார்த்தா அஞ்சு இருப்பானே அதுதான் மாய அதுதான் உடம்பு நாலு அடி நழல் வந்து அஞ்சடி அடி இருக்குது எட்டு அடி இருக்கு நேழ்த்த விதிக்கிறான் உடம்புக்கு வலி கிடையாது நிழல் வந்து ஒரு அசுத்தத்தில் நிற்கும் அசுத்தம் வராது நழல் எப்படி இருக்கும் ஆனால் உடம்புக்கு எதுவும் வராது ஆக நிழலுக்கு உடம்புக்கு எப்படியோ உடலுக்கு எத்தனைவித பாதிப்பும் வராது நிழனால் அந்த நேல் நேரும் கூடும் குறையும் மத்தியானம் ஒரு மணிக்கு பார்த்தபோது அந்த நே நம்மளக்காட்டு சின்னதாக இருக்கும் ஆர்த்தால் பார்த்தா அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி உடம்புக்கு பதினஞ்சு அடி நேரம் காணும் மத்தியானம் அதே பன்னெண்டு ஒரு மணிக்கு பார்த்தா நல்ல திருவிடு இருக்கும் அரை அடி கூட இருக்காது அவ்வளோ குறுகி போயிடும் திருப்பி வளர்ந்து வளர்ந்து வரும் சாயங்காலம் வரைக்கும் நீண்டு போயிடும் ஆக நேல் உடம்பை வச்சு வந்தாலும் உடம்பை காட்டிலும் தனியாக இல்லாமல் இருப்பதுனால அது தனிச்சாய தனித்தத்துவம் கிடையாது நிழலுக்குன்னு இருந்தாலும் நிழலுக்கு வர தன்மையெல்லாம் எப்படி உடம்புக்கு விட்டாதோ உடம்புக்கு வராதோ அதுபோல் ஆத்மாவை சேர்ந்ததாக இருந்தாலும் இந்த மாயா அவித்யான்னு எல்லாம் இருந்தாலும் கூட அது மூலம் ஒட்டாதே இருக்கு எப்படி இந்த அவித்ய வந்து மாயா வந்து கேள்வி வருது இல்லையா இங்கே வந்தது யார்கிட்ட வருது இத்தனை எங்கே உட்காந்துருது கேட்டாக்க ஆத்மா அப்படியே சலனத்தினால வந்தது இல்லைன்னா வராது ஆத்மா அப்படியே நிறைஞ்ச ஒரு நிலையில் ஒரு முக ஏ அது அப்படி சைத்தன்ய சொருப்ப சின்ன பண்ணி ஜடமாலும் சின்ன பண்ண முடியாது அதனால் அப்படி யோஜனை பண்ணுற மாதிரி இருந்தது நிஜமாக பண்ணலை பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு சலனம் வந்து அந்த சலனத்திலேயே இருந்தது அவித்யா மாயா எல்லாம் சிருஷ்டியாயி அது மூலமாக ஜீவ சிருஷ்டியாயி அது மூலமாக உலக சிருஷ்டியாகி இப்படியே பரம்பரை பரம்பரையாக இந்த கதைகள் உலகம் வந்துக்கிட்டே அவித்யா மாயெல்லாம் அனாதி வித்யா வாசனையா சம்சார சக்கரே மகதி அர்ணவே சமுத்திர மயிறு ஒன்று வந்துன்ட்டுருக்குது அவ்வளோ பெரிய பாரம்பரியமாக வரக்கூடிய இதுன்னா இந்த வித்திய மாய ரெண்டும் பரம்பரையாக வருது அனாதியாக வந்துருக்கு ஏன்னா உடம்பை சேர்ந்தது நிழல் சொல்லிட்டா நேளுக்கு தனியாக காலம் உண்டோம் மனுஷன் இப்போ பிறந்தாலும் அப்போதான் நிழல் இருக்கு தனியாக நேளுக்கு தனி காலம் கிடையாது இன்னைக்கு போகிறதுக்கு நிழல் அப்படின்னு சொல்ல மாட்டான் உடம்பு இன்றைக்கி பிறந்தோம் அணிலே நேரம் இருக்குது அதுபோல் ஆத்மா இன்றைக்கி இருக்கும் அணிலேருந்தே அவித்தே வாய்ப்போடு இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அது ஒரு த்த்தீய வஸ்துவாக ரெண்டாவது வஸ்துவாக கண்ணுக்கு தெரிய வஸ்துவாக காணால் கண்ணால் கண்டு பிடிக்கக்கூடிய வஸ்துவாக நேரம் பிடிச்சிட முடியுமா பிடிக்க முடியாது நேரம் மிதிச்சாக்க உடம்பு வலிக்குமா என்ன அலிக்காது நேரில் அந்த சுத்தமாக இருந்தாலும் உடம்பு ஏற்படுமா படாது அதுபோல் இருந்தும் இல்லாத எதுவும் அது நிழல் உடம்போடு இருக்கு உடம்பு இல்லாத நேர் வராது தனியாக பிடிச்சி அந்த காரியத்தை ஒன்று பண்ண காரிகாரியத்துக்கு உபயோகமாகாது நேனை தனியாக பிடிச்சி இங்கே உட்காந்து போனால் முடியாது அது உடம்பற்றவரை தனியாக போகிறதுக்கு தன்மை அது ஆனால் உடம்பு இல்லாதான் நேர் வராது அதுபோல் இந்த ஆத்மஸ்வருபுறத்தனால தான் அக்யானமே இப்போ வந்து தான் வாய்ப்பே கிடையாது அந்த சலனத்தினால தான் அக்யானம் வாயிலாகும் அதைத்தான் மற்றவா மற்ற மாற்று வருகிறான்னு சொல்கிறாரு அவிசிஷ்டாத்தி மற்றவழ சொல்கிறாங்கன்னா ராமார்ஜான் பண்ணுவாங்கலாம் உங்கள் சொருவுமே மாயோடு தான் உட்காந்துருக்கு அவித்தியோடு தான் உட்காந்துருக்கு எங்கே எங்களை போய் அவித்திய எடுக்க போகறதுங்களா பரியாசம் பண்ணுறாப்புல அதுக்கு தான் நம்ம வந்து மகிழ்ச்சி பண்ணணும்னா ஆத்மா உண்டைத்தோட வேறு வசுவே கிடையாது எத்தனை துவைத்தம் நைத்தியத்தே அதுதான் அத்வைத்தம் எந்த இடத்துல துவைத்தம் இல்லாமல் இருக்கோ அது தான் அத்வைத்தம் நேரு தனித்தன்மையாக ரெண்டு தன்மையாக ஒரே தன்மை தான் ஏகத்த சேதம் தான் தேகத்துக்கு தேர்ந்த தவிர தனித்தன்மைங்கிறது கிடையாது தேகத்துக்கு அதுபோல் அவித்தியாமிக்கி தனித்தன்மை கிடையாது இல்லாததான் இருந்துக்கு மாதிரி நமக்கு நேர் போகலை அதனால் ஆத்மாவோடு தான் சாஸ்வதம் அத்வைத்தம்னு அதுதான் அர்த்தம் ஏற்றிலே துவைத்தம் நைவித்தியதே எந்த இடத்துல ஆத்மஸ்வரூபத்தில் இன்னொரு வஸ்து கிடையாதோ அதுதான் அத்வைதம் பேர் அத்வைதனால் இப்போ நம்மளுக்கு எல்லாம் சமான் நினைச்சுட்டு இருக்கோம் ஒரே பொருள் ஒன்றே பரம்பொருள்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் அந்த அர்த்தத்தில் இல்லை எந்த இடத்துல ரெண்டாவது ஒட்ட முடியாதோ கிட்டக்கு வர முடியாதோ வாசல் கூட வர முடியாதோ அதுதான் அத்வீத ஸ்வரூபம் பின்ன எப்படி வந்து எப்படி வந்து அவித்தியமாயே இந்த நேல் போகல வந்தது நேலுக்கு உடம்புக்கு வடிவம் இருக்க நேல் வந்தது அதுக்கு எப்படி வடிவம் தான் அஜானத்துக்கு வடிவம் கிடையாது மாயக்கும் வடிவம் உதாரணத்துக்கு உடம்பை காமிச்சு நேல் சொன்னேன்னா இது அஞ்சடி வருஷத்துக்கு பதினஞ்சு அடி கீழம் இருக்குது நேல் சொல்லலாம் அதை வடிவத்திலே இன்னொரு நழல் தோடித்து பதினஞ்செடி சொல்லலாம் அதுபோல் அக்கியாவதுக்கு எங்கே வடிவம் இருக்காமி கிடையா திருமத்துல வருதுன்னா திருமத்துக்கே வடிவம் கிடையாது அக்கியாவத்துக்கு எங்கே வடிவம் இருக்க முடியும் மழைக்கு எங்கேன்னு வடிவம் வர முடியும் அதனால் இல்லாத இருக்கிற மாதிரி தோன்றி எப்படி நேல் வருதோ நம்மகிட்ட அது வடிவமாக இருந்தாலும் இல்லாத இருக்கிற மாதிரி எப்படி தோன்றுகிறதோ தனி வடிவமாக நேளை பிடிச்சி கொண்டு போக முடியலையோ தனியாக நேலுக்கு தன்மை எப்படி கிடையாது தனியாக அது அழகுங்கிறது நம்ம மாதிரி வோங்க தூங்கிறது ஒன்று ஆனால் அதே நேரத்தில் நமக்கு விபரீதமான நகை இருந்தால் கூட அந்த நழல் இருக்கிறது ஆர்வத்தை நேரில் மெரிக்கிறான் ஆர்வத்த நேர் மேலே நடக்கிறான் நேர் மேலே தண்ணி கொட்டுவான் அமேதியமான இடத்துல அசுத்தமான நழலுக்கும் இப்படி இருந்து கூட தேகத்துக்கு சேர்ந்ததாக இருந்தாலும் இந்த நழல் நகலுக்குனால எந்த பாதிப்பும் ஆத்மாக நேல் நடக்கிற நிகழ்ச்சி எதுவுமே சரீரத்தை எப்படி பாதிக்கலையோ தொடரலையோ ஒன்றும் பண்ணலையோ அதுபோல தனித்தன்மை இல்லாத நிழல் ஆனால் நழ தேகத்தோடு கூடி இருந்தாலும் தனித்தன்மை இல்லாமல் எப்படி இருக்கோ துவைத வஸ்து இல்லாமல் இருக்கிற நிழல் நழகு ரெண்டு வஸ்துவாக ஒரு வஸ்துவா தேகம் இல்லைன்னா நிழல் கிடையாது தேகம் ஒரே வஸ்து தான் அப்போ தோற்றம்னா தோற்றம் தான் நிழல் நிஜமல்ல அதுபோல என்ன தோற்றமே தான் இல்லாத பொருள்லேருந்து இருக்கிற வஸ்துவை அடையிறோம் அதுதான் அத்வேத்தோட நிலை அதனால இந்த உலகம் உலகத்தில் உள்ள வாழ்க்கைகள் சுகதுக்கங்கள் பரலோகம் புண்ணியலோகம் பாவலோகம் நரகலோகம் எத்தனை சொல்லுங்க எல்லாம் கூட மனுஷன் அனுபவிக்கிறோம் இத்தனை சுகதுன்னு அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன ரிச்சுவல் கர்மா தீரி இதை பண்ணால் தான் அதெல்லாம் வருது உலகம் நடக்கிறது இதை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பக்குமாயி பக்குமாய் பக்குமாயி கடைசியில் ஒரு நாளைக்கு வந்தாகணும் சிஏன்னு ஒரு பரிச்சை இருக்குது அதை ஃபஸ்ட் அட்டில் பாஸ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப குறைச்சது பல அட்டம் பாஸ் நிறைய பேர் இருப்பான் அதை வச்சு தான் பகுனாம் ஜென்மனாமத்தை ஞானவான்மாம் தேர்டியே கஷ்டித்மாம் வேட்டி தத்துவ தான்ங்கிற கீதையில் யாரோ ஒருத்த ஒரு பேருடைய நான் தெரிஞ்சு விட்ருவாங்கிறேன் மாம் வேட்டி தத்துவம் ஒட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம்பில் பாஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர் ஒரே இதில் அவங்களும் என்ன அர்த்தம் பல தரத்தை பல பிறவையும் எடுத்து தான் வந்திருக்கான் அறிஞ்சிக்கிறது கஷ்டித்து ஒரு பெரியலேயே வந்து நாக்கிறதே தவிர முயற்சி என்னவோ பல பேரு தான் இருந்திருக்கான் அவனுக்கு ஃபெயிலாக போகாதே அத்தனை முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்கான் இவன் ஃபெயிலாக கே விழுந்து கேள் விழுந்து கேள் விழுந்து கேழ் விழுந்து இத்தனை முயற்சி பண்ணி கெழு அப்படி போனோம் அவன் ஒரு பெரிய ராஜா அவன் பண்ணாத யாகமே கிடையாது பண்ணாத புண்ணியமே கிடையாது அவ்வளோ பெரிய யாகங்கள் அவ்வளோ பெரிய புண்ணிய காரியங்களெலாம் பண்ணான் பண்ணினான்னு அவனுக்கு என்ன பலம் கிடச்சேன்னா சொர்க்குரோகமே கிடச்சி இந்திரன் வசிக்கக்கூடிய சொர்க்குலோகம் கிடச்சி சொர்க்குலோகத்தில் இவங்க மாதிரி பல பேர்கள்லாம் இருந்தான் இவனும் போனான் அங்கே பேசிக்கிறா அவள் நீ எதனால சொர்க்கத்து வந்து நீ எதனால சொர்க்கம் வந்து இதனால் நான் இந்த புண்ணியம் பண்ணேன் நான் இந்த புண்ணியம் பண்ணேன் இந்த புண்ணியை சொல்லிட்டு அவள் சொர்க்கத்தை உட்காந்துருக்கா ஷீடே புண்ணியே மரத்தியலோகம் விஷந்தி அந்த புண்ணியம் முனிஜனே திரும்பி ம மனுஷலோகத்துக்கு ஒன்றுருவா சொர்க்குலோகத்தினுடைய புண்ணியகாலம் எவ்வளோவா அந்த புனிதனே வந்துடுவா சரசமே சீக்கிரமும் வந்துடுவா அதுக்கு ஏஆத்தி ராஜாக்கார முக்கியமானது அவன் என்ன பண்ணான் அதனுடைய பிரதாபங்கள்லாம் சொல்லிக்கிட்டான் நான் இந்தியாகண்டேன் தேகமண்டே தியாகம் இவ்வளவு தர்ம பண்ணேன் தான பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனேன் புண்ணியாத்து புண்ணியத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா இப்போ சொன்னா உடனே இறங்க வேண்டிதான் கேட்க அதே நேரத்தில் பாபத்தை சொல்லி முடிச்சோம்னா பாபம் சீக்கிரம் போய்டும் அதுதான் பெரிய விஷயம் பாபத்தை சிந்த காரம் பாபகாரி முடிஞ்சுமானால் அதை உறக்க சொல்லி சொல்லி பல பேர் சொன்னா அந்த இந்த பாபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடணும் சொல்றது எடுக்கப்பட்டா கூட சரியாகவது எங்கள் யார் சொல்லி அழுதுவிட்டால் அது மூலம் பாபம் குறையும் அப்படி பாப புண்ணியத்துக்கு கூட எவ்வளோ பாபங்களை செஞ்சமோ அத்தனையும் சொல்லி சொல்லி மாஞ்சி அழுது அது கரைஞ்சிரும் புண்ணியங்கள சொல்ல சொல்ல சொல்ல குறைஞ்சிரும் அந்த மாதிரி ஏஆத்தி எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தான் டபாலு அவனுக்கு நூறு வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் எழுபதாவது வருஷத்துலேயே விஆர்எஸ் மாதிரி கீழே இறங்கிட்டான் ஏன்னா அவன் வந்து சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல என்னாச்சே அந்த பா புண்ணியங்கள்லாம் குறைஞ்சி போயிட்டு இந்த பால் கேள்வி அரைக்கும் வந்துட்டான் வருஷனாக வந்துவிட்டாங்கிறான் அந்த மாதிரி புண்ணிய பாவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது அனுசரித்து பலம் வரதெல்லாம் கருமாவனால வரக்கூடியது அதுக்குள்ள சொர்க்கமோ நரகமோ துக்கமோ வரக்கூடியதெல்லாம் இருக்குது கருண புராணம்னு ஒரு புராணம் இருக்குது அந்த புராணத்தை சாமான்னு யாரும் படிக்க மாட்டான் படித்தா எல்லோரும் பயந்துருவான் அது செத்து போன ஒரு பாடு பத்து நாளில் தான் படிப்பான் வேறு நாளில் படிக்க மாட்டான் அது அதில் என்னென்ன பாவம் பண்ணினால் என்னென்ன பலத்தை அடைஞ்சால் என்னென்ன நிறக்க சுகதுங்கள்லாம் இருக்குதுங்களோ அதில் நிறையிருக்கு அதான் ஜீவிச்சுட்டு போய் படித்தா பயந்து போட்டோம் படிக்க மாட்டான் நிறையவன் கவலைப்படா செத்து போகிறதான் படிப்பா அவன் நல்ல கதி போதுக்காக படிக்கிறது அவ்வளோ லிஸ்ட்டு இதில் இருக்கும் பிரம்மகர்ம சமூச்சியன்னு பெரிய புஸ்தகம் இருக்குது தர்மசாஸ்திர புஸ்தகமாரி பிரும்மகர்ம சமூச்சியோன்னு இருக்குது அதில் பார்த்தா என்னென்ன மனுஷன் என்னென்ன பாவம் என்னென்ன பலம் கிடைக்குங்கிற நிறைய லிஸ்ட்டு இருக்கு இப்போ நமக்கு அந்த லிஸ்ட்டு பார்க்க விட நான் பண்ணலாம் பல காரியங்கள் அப்படியே நிறையா இருக்கும் அந்த மாதிரி ரிஷிகள்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி இந்த நபம் வந்தால் இந்த இப்படி ஒரு ஆக்ஷன் இருந்தால் அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன்லாம் வரவே வராது ஒரு கர்மா பண்ணால் அது பலனெலாம் போகவே போகாது அந்த மாதிரி கர்மா தேதி மூலமாக பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி இவன் அழுத்து போய் இனிமேல் கர்மா வேண்டாம் பலனு வாண்டான் ஒன்று வாண்டான்னு ஒரு நிலை வரும்போது தான் அந்த விவேகம் வைராக்கியங்கள்லாம் வரும் அதுக்கு தான் இந்த கருமா சொன்னான் கர்மா பண்ண பண்ண தான் கருமா ஒழியும் கர்மா விட்டத்தனால கர்மா ஒழியாது கர்மா பண்ண பண்ண தான் கர்மா ஒழுமையாக தர இன்னும் நிறைய பிடிச்சிக்கும் அதனால் முடிஞ்சிடலாம் நம்மளை நல்லா பண்ணு ஒழுங்காக பண்ணு நல்லா பண்ணும் வாழ்க்கை நடத்துறதே நல்லா ஒழுங்காக எடுத்துனா நிம்மதியாக இருக்கலாம் தாறுமாரி நடத்தினா கஷ்டம் தான் கர்மாக்களையும் கூட ஒழுங்காக பண்ணால் நன்னாக இருக்கும் தாறுமாராக கர்மாக்களை பண்ணால் தாருமான லோகங்கள்லாம் நமக்கு ஒன்றா இறங்க அந்த லோகம் இந்த லோகம் எக்கச்சக்கமான கஷ்ட லோகங்கள்லாம் வந்து சேர்ந்து இருக்கும் பல பிறவைகள்லாம் வரும் பிறவை தப்பினோம் இல்லை பெரிய வருமோ ஏது வருமோன்றலாம் பாடுகிறார் இந்த படுத்து எடுத்துலாம் திருப்பி மனுஷப்பிரிவரத்து எத்தனை நாளமோ நமக்கு தெரியாது அந்த விதை நம்மகிட்ட எங்கேருந்து நமக்கு தெரியாது ஏன்னா அந்த விதை தெரிஞ்சிருந்தோம் நம்மளால மனுஷனாக இருக்க மாட்டோம் உடனே அதை அடிச்சுடுவோம் அதை கொல்லிடுவோம் அதனால் பகவான் ரெண்டு விஷயம் வச்சார் மரண சமயத்தை தெரிவிக்கலை கருமாவோட சொருபத்தை காமிக்காக இருக்கார் இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தேன்னா ரெண்டு பேரும் சமாளிச்சுடும் அவ்வளோ புதுசாக நமக்கு இருக்குது புத்திஷால்தானே இருக்குது ஏமா வரா அவனை ஏமாத்துக்கறும் அத்தை வேலை இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதனால வரத்தே சொல்லவே இல்லை திடீர் இருந்தால் வருவான் அதேமாதிரி கருமாவோட சொல்பான்னு என்னது நமக்கு தெரியாது இந்து எத்தனை தினசான கருமா நமக்கே தெரியாது பொஸ்டர்களை பார்க்கலாம் தினசா கருமா இருக்குது என்னென்ன ரிச்சுவல் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு ஃபலம் தெரியுமே தவிர வேறா இந்த கருமாவுக்கு அந்த பலன் உண்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் இந்த கருமா தெரியும் ஐக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் வேண்டே வேண்டாம்னு கொ அழிச்சிரும் அழிச்சு தான் என்ன வளரும் ஊட்டை பூச்சியை கொல்ல போனால் பத்து மூட்டை பூச்சி ஊட்டப்பட்டு ஒரு மூட்டை பூச்சி கொண்டால் பத்து மூட்டை பூச்சி அதுலேயும் வரும் அதனால் இந்த கர்மாத்தையும் போய் நம்ம விட்டோம் தான் திருப்பி நமக்கு பத்துக்கு கர்மா வந்து சேரும் அதுவே விடனு ஏற்று விடக்கூடாது நாம விடக்கூடாது அதுதான் உருவாருக்குமே பந்தனால் மிருத்தோர் மூஷியை மாவறுத்தார் மாங்கனியை பிரித்தா அதில் ஈரங்கெல்லாம் வரும் ஆனால் இந்த உருவாருக்கு படத்தை எடுத்தோன்னா அது ஒட்டவே ஒட்டாது ஒட்டாமல் அப்படியே வெளியில் வரும்ங்கிறத சொல்லி அது பழம் பூமியில் தான் வளரும் மற்ற பழங்கள்லாம் மேலே வளரும் மாங்காய்ங்காய் பனம் பழங்கன பன பலாப்பழம் எல்லாம் மேலே வரும் மேலே வரும்போது வெயிட் நாள் கீழே இறங்கி கசிஞ்சி தான் வரும் இந்த வெள்ளேரி பழம் மாத்திரம் வெள்ளேரிக்காய் வெள்ளேரி பழம் மாத்திரம் பூமியில் தான் வளரும் வேற எங்கேயும் வளரா பூமியில் வளரும்போது அந்த கொடியினுடைய தொடர்பாற்று அப்படியே இருக்கும் பிரம்ம சமஷ்டத்தை உதாரணம் வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் வெள்ளரிக்காய் பூமியிலேயே இருக்கும் அது மேலேயும் போகாது கஷிய வராது தொப்புன்னு விழாது அந்த கொடி படந்த மாதிரியும் இருக்கும் பக்குவமாக எடுத்தினா அந்த கொடி தானாக அதில் பிரிஞ்சு இருக்கும் அது தோட்டக்காரன் தெரியும் அப்படி எடுப்பான் அவன் எடுக்கும்போது அதில் கசிவே வராது மற்ற எந்த பழம் எடுத்தாலும் அதில் கசி வரும் வெள்ளரிக்காய் வெள்ளை பழம் எடுத்தால் அதில் கசி வராது அது காயாருமே எடுத்தால் கசி வரும் பழுத்த ஒரு பழம் எடுத்தால் வராது அந்த தொடர்மே இதில் இருக்காது பார்த்தா கிட்ட ஒட்டின மாதிரி இருக்கும் ஆனால் எடுக்கும்போது ஒற்றுக்கு மாதிரியே இருக்காது வெள்ளம் வந்துடும் அந்த மாதிரி விவேக ஞானம் மூலமாக ஆத்மசுபி அஞ்சுனமானால் சுகுதுக்க கொண்டு வராமல் இருக்க முடியும் எங்கே போய் கிடைக்குன்னா அத்தனை பிரம்ம சமஸ்டுத்தை இந்த லோகத்தில் எப்படி வெள்ளரிக்கா இங்கேருந்தே பந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் இல்லாமல் அப்படியே சுதந்திரமாக இருக்கோ அதுபோல் மனித வாழ்வில் தொடர்பு இல்லாமல் இந்த காலத்தில் அந்த டிட்டாச்மெண்ட்டை தொடர்பு அப்படி ஒரு அனுபவத்தோடு வாழ்றது இருக்குது அதுதான் ஜீவன் பக்தியுடைய தலைவர் அதனால் என்ன பண்ணுவான் அவனு சாப்பிடுவான் அவனு தூங்குகிறான் அவனு எல்லா காரியம் பண்ணுறான் அனுஷ்டானம் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் இதனால அட்டாச்மெண்ட்டாக பண்ணல டிட்டாச்மெண்ட்டாக பண்ணுறான் எப்படி அந்த பணம் வந்து அந்த உருவாருக்கும் வந்து பிள்ளைய பழம் வந்து அதோடு இருக்க மாதிரியே தோணும் பார்த்தா கொடியோடு ஒட்டின்னு இருக்க மாதிரி தான் தோணும் பார்த்தா ஞானிகளும் நம்மளோட ஒட்டின் இருக்கா அவருந்தான் கருமா பண்ணுறா சாப்பிட்றா தூங்குறா நம்ம மாதிரி தான் இருப்பான்னு நினச்சிப்பான் தோட்டக்காரம் தான் தெரியும் அது ஒட்டாமல் தெரியும் அதுபோல் ஞானி ஜானி தெரியுமே தவிர போய் ஜானியை பார்க்க முடியாது அவன் சொருப்பம் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது ஞானி ஞானி சுரப்பு தான் தெரியுமே தவிர அஜ்யானி ஞானம் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது ஞானிக்கு அஜ்யானி அப்படின்னு தெரியும் அக்ஞான சுரப்பு அப்படின்னு தெரியும் அக்ஞானி அப்படின்னா தெரியும் அவனுடைய நிலையெல்லாம் தெரியும் ஆனால் அஜ்யானி ஜானத்தில் தெரிய முடியாது ஏன்னா வஜ்யானியாக இருக்கும்போது ஞான சுரூப்பத்தை எப்படி அறைய முடியும் தெரிஞ்சுட்டாருன்னா வஞ்சானி இல்லையா அதனால அடி இந்து நீ வேணா தொட்டுா தெரிய தெரியாது அனுபூதியி வருதில்லை ஒருத்தர் வாழ்க்கையிலையும் அனுபவிச்சு வரக்கூடிய அனுபவத்தை நான் அஜானமுன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் அவனை தெரிஞ்சுனேன் இவரை தெரிஞ்சுன்னா அனுசுத்த ஃப்ராடு எல்லாம் நீங்கள் எனக்கு எனக்கு உணவே பார்த்தேன் என்பால் சொன்னால் அதை சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் நடிக்கிறாங்கல்லாம் அதெல்லாம் சொல்கிறதே சரியில்லை சில சொல்லுவாங்க நீங்கள் மகா ஞானி இதெல்லாம் வந்து கிடையாது என்னென்ன நடக்கு சொல்ல போமா அது ஜோசிய வேலை ஞானி வேலை கிடையாது என்ன பண்ணுவாள் மூன்று காலத்துலையும் சத்தியமாக இல்லை உலகம்னு அனுபவபூர்வமாக நினச்சிப்பாரு தவிர நேற்றுக்கு நீ நடக்க போடுறா என்ன வேத்தவழி என்ன இதெல்லாம் சொல்கிறோம் ஞானி இல்லை அது சித்த புருஷன் அல்ல ஜோஷருடைய வேலை அந்த மாதிரி ஞானிக்கு லட்சணமே என்னன்னா திரிகாலாபாத்திய ஸ்வரூபத்தை மனசுல அனுபவபூர்வமாக இருக்கிறோம் ஞானி மூன்று காலத்திலையும் ஞானம் உண்டு தான் நிச்சயமா இருக்கூடியது பாக்கி இல்லாமல் அநிச்சயமா இருக்கூடது அஜ்யாரா உண்டாக்கணுது என்று தெரிஞ்சுக்கிறது யாரோ அவன் ஞானியை தவிர ஊர் கதையில்தான் தெரிஞ்சுருக்கான் திரிகாலஞானா அப்புறம் அவன் ஞானியே இல்லவன் அஜ்ஞானம் தான் தெரிஞ்சு கொடுக்காம இருப்பான் ஊர் கதையெல்லாம் தெரிஞ்சுட்டாருனா அவன் ஞானியாக இருக்க முடியாது அஜ்யானே தான் அதனால் ஊர் வேலை ஒன்றுமே தெரியாமல் ரெண்டாவஸ்துவே தெரியாமல் ஒரு தித்தீய வஸ்துவே ரெண்டாவஸ் மனசில் கூட தங்க சம்ஸ்காரத்தில் கூட என்ன வராமல் இருந்தால் ஞானியை தவிர ஊர் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சது கதையெல்லாம் நடந்திருக்காங்கன்னா ஞானி இல்லை அப்போ பனின்னு சில பேர்னால் அது வாசனை வாசனை ஓடுறத நிஜமாக ஓடலை ஃபேனை சுவிட்சு போடுறோம் ஓடுறது அப்போ கையை வைச்சா ஷாக் ஆஃப் பண்ணிட்டோம் ரெண்டு நிமிஷம் சுற்றும் அப்புறம் காற்று அடிக்கும் அப்புறம் ரெண்டு நிமிஷம் சுற்றும் அப்போ கையெல்லாம் வச்சால் ஷாக் அந்தபோல் ஜீவன் முக்தனுடைய வேலை எப்படின்னா வாசனையில் சம்ஸ்காரத்தை ஓடுறதே தவிர அவருடைய அனுபவப்பூர்வமாக அது ஓடலை சிந்தனை பூர்வமாக அஃபெக்ஷன் மூலமாக அட்டாச்மெண்ட் மூலமாக ஓடலை பழைய வாசனை எப்படின்னா கற்பூரத்தில் டப்பியை வச்சு எடுத்துகிட்டு கற்பூரில் வாசனை சொல்கிறாங்கனோ அது போல் வாசனை என்னதே இல்லாத ஒரு பொருள் மூலமாக வரக்கூடியதுவோ அதுதான் வாசனை இருக்கிறது மூலமாக வாசனை இல்லை ஆனால் முன்னாடி இருக்கணும் முன்னாடி கற்பூர விதத்தில் தான் டப்பியில் வாசனை வருது முன்னாடி பெருங்காய் தான் வாசனை வருது ஆனால் வாசனை வரும்போது பொருள் இருக்கணும்னு கிடையாது முன்னாடி இருந்தால் போறோம் அந்த மாதிரி அக்யான வாசனை முன்னாடி அக்ஞான மாயிலிருந்து மாற்றதுனால அந்த வாசனையினால இவனுக்கு அதே காரியங்களை பண்ணிட்டு தவிர வாசனையால் பண்ற காரியத்துக்கு ரியாக்சன் கிடையாது மனு மூலமாக புத்தி மூலமாக பண்ற காரியத்துக்கு ஆக்சன் உண்டு ரியாக்ஷன் உண்டு புண்ணியம் உண்டு பாவம் உண்டு எல்லாம் உண்டு வாசனா மூலமாக பண்றதுக்கு ஒன்றும் புண்ணியமோ பாவோ ஒன்றும் கிடையாது ஆனால் மனசால இப்போ இருக்குமே அக்யான திசையில் இவனுக்கு வாசனா அவனுக்கு புண்ணிய பாவம் உண்டு அதனால உடம்பால் பண்ணுற கருமாவுக்கு உடம்புக்கு சுபதுக்கங்கள் வரும் மனசால் பண்ணுற நல்லது புல்லா அன்னைக்குது மனசால் கஷ்டப்படுவான் அது சௌக்கியமாக இருக்கான் தனசௌக்கியமாக எல்லா சௌக்கியமும் இருக்குது மனசு சரியில்லை சார் ஏன் மனசால் தப்பு பண்ணால் மனசு சரியில்லை அவனுக்கு உடம்பால் உடம்பு சரியில்லாமல் இருக்குது பொருளால் பண்ணால் தப்பு பொருளுக்கு கஷ்டமாக இருக்குது எது வகை எது பண்ணணுன்னா அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வரும் அது மாதிரி மனசால் நன்னாக இருந்தால்தான் மனசாந்தியாக இருக்கும் மனசால் கெடுதல் நினச்சால் மனதுக்கு துன்பம் வருது உடம்பால் கெடுதல் நினச்சா உடம்பு கெடுதல் வருது அதனால் எதது மூலமாக இது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த நமக்கு வருது அதனால் இந்த உடம்பு ஆகட்டம் இதெல்லாம் ஞானிக்கு இருக்குது கண்டு காது மூக்கு வரவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அவன் பேசுறதுக்கு இவ்வா பண்ணுறதுக்கு வித்தியாசம் என்னென்னா வாசனாமே சரீரமாக இருந்துகிட்டு வாசனாமே மனசு வாசனாமையே புத்தியாக இருந்துகிண்டு அவன் பண்ணுற வேலை அது சரி எப்படி நம்ம மாதிரி நீ அக்ஞானி உனக்கு அப்படி தான் ஞானி ஜானி தான் தெரியுது மற்றவனுக்கு தெரியாது அக்ஞானிக்கு அக்யானி பேர் தான் தோணும் அவனை பார்த்தா ஞானியை பார்த்தா ஞானி ஞானியாக தூணும் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த போதே அவளுக்கு ஈஸ்வரர் சர்மா வந்த மாதிரி அவர் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டா சண்டை போட்டு அவரோட ரகல எத்தனை பேர் சிஷுபாலனம் கம்சன்லாம் புரிஞ்சுக்க முடியலா யார் புரிஞ்சுடா விதுனர் புரிஞ்சுட்டார் விஷ்ணு புரிஞ்சுக்கிட்டு ஞானிகளாக உள்ளா பண்டிதாவது விஷயம் தனியாக புரிஞ்சுக்கா அவர் ஈஸ்வர சுர்மம்னு மற்றா யார் புரிஞ்சுடா அந்தமாரி ஈஸ்வரே வேற வந்தவனுக்கு அந்த கதை ஆச்சுன்னு இருந்தால் வேற புரிஞ்சிக்க முடியலன்னா ஆத்மாவை பற்றி புரிஞ்சுக்கோ எங்கேருந்து போக முடியும் இப்படால ராமர் வந்தார் பிறந்தார்ன்னா ராமரை பற்றி எல்லாரும் ராமனா நீக்க முறோம் தெய்வம் தெய்வம் தெய்வம் ராமனாக வந்தவன் எத்தனை பேர் நினைச்சா அந்த புண்ணிமால் கொஞ்சம் பேர் தான் நினைச்சி மகர்ஷியில்தான் நினச்சி மருஷர்கள் இருந்தால் போய் நமஸ்காரம் பண்ணிட்டா இவர் போய் அவர் மகர்ஷிகளை இவர் நமஸ்காரம் பண்ணால் அந்த மாதிரி ஒரு நாளில் ஞானிகள் ஞானிகளை அஞ்சு கொண்டு வந்தாலும் ஞானிகள் போய் ஜானிகள் ஞானிகளை அறிஞ்சு கொள்ள முடியாது அவள் சொருபத்தை தெரிஞ்சுக்கொள்ளவே முடியாது ரொம்ப சிரமம் அதனால அவள் சாப்பிட்றா அவள் தூங்குகிறான் காரியங்களை பண்ணுறான்னா இவன் நிலையில அவன் காரியப்பட்டு சாப்பிடுவான்னு நினச்சிப்பான் அவன் ஞானி நிலைமையில் நினச்சிப்பான் இது எல்லாமே அக்காலத்தில் மொழி அந்த நினைப்பை நினச்சிட்டு இருப்பான் அதனால் ஞானிக்கு உலகத்தை முழுக்க நினச்சிக்கிறதோ உலகத்தோட சுக்குத்துக்குள்ளே தெரிகிறதோ இவள் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறதோ இதெல்லாம் நிஜமாக கிடையாது புத்திபூர்வமாக மனப்பூர்வமாக சம்ஸ்காரபூர்வமாக கிடையாது வாசன மூலமாக வரக்கூடாது வாசனை உலகப்படுறதுக்கு எதுவும் பலனே கிடையாது அதுக்கு எந்த வித ரிய ரியாக்ஷனும் ஆக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது பெருங்காயப்பட்டியில் வச்சு அந்த வாசனை வச்சு தாளித்து கொட்டி சமையலை பண்ண முடியாது பெருங்காய் கற்பூரம் இந்த பெட்டியை வச்சு கற்பூரத்தை எடுத்து தீப ஏற்ற முடியாது ஆனால் இருந்த வாசனை மாத்திரம் இருக்கும் பொருள் இருந்த வாசனையால் வருது ஆனால் அந்த வாசனையை வச்சுக்கிட்டு ஒரு காரிகாரி ஆக முடியாது ஒரு காரணத்துக்கு அறிவித்து பண்ண முடியாது வாசனை ஆகிறத வச்சுக்கிட்டு அதில் போய் இதாக தடவி வச்சு இதாக பண்ணுவோம்னா வாசனை வர முடியாது பெருங்காய வாசனை வச்சு தாளித்து கொட்டி பெருங்காயத்தை கொடுக்க முடியாது மாதிரி பொருள் இருந்தால் தான் அது காரியத்தை வேலை பொருள் இல்லைன்னா வேலை செய்யாது வாசனை மாத்திரம் அந்த மாதிரி இந்த பெருங்காயம் கருப்பு பொருள் இல்லைன்னா வேலை செய்யாதுன்னா மனசில் இருக்கிற வாசனைக்கு மாத்திரம் என்ன வந்துடுவோம் அதனால வாசனமாக இருந்ததுனால் அதனால காரிகாரியாக ஆகாது அதனால ஜீவமுத்தில் எப்படி இருக்கான் அஜானம் எடுத்து மாயப்படுத்து எல்லாம் எடுத்து அவங்க கணக்கில் அப்போதான் அவன் ஞானி ஆகிட்டான் அவன் தான் ஆத்மஸ்வரூபமானான் பின்ன வேலை செய்யலானே வாசனாக இருக்குது அது எது வரைக்கும் இருக்கும் இந்த உடம்பு உள்ள வரைக்கும் வாசனை விடாது ஆனால் அவனுக்கு வாசனை இருந்தாலும் கூட தவறான காரியத்துக்கு போக மாட்டான் ஏன் நான் அவன் ஞானி ரெண்டாவது வசூல் தெரியாது தெரிஞ்சாலும் தப்பு காரியப்பட்டதுக்காம ஞானிகளுக்கு ஒன்று கிடையாது எல்லாம் உண்டு தான் பார்க்குறான்னா ரெண்டாவது வசூல் தெரியாது அதனால் பண்ண மாட்டான் அந்தமாரி விவேக ஞானத்தோடு யார் சேர்ந்துருக்கானோ அவன் தான் ஞான வழிக்கு வர்றதுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் விவேக ஞானம் இல்லாததால் ஜானியை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள முடியாது ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கொள்ள முடியாது இப்போ இந்த உலங்களாக எப்படி உண்டாச்சு கடைசியில் அஜ்யான பிரபவ சர்வம் அஜானத்தினால உண்டாச்சு மாயினால் உண்டாச்சு இருக்கிற சுரூபத்தை மறைக்கிறது இல்லா சுரூபத்தை காமிக்கிறது எதுவோ அதுதான் மாய அதுதான் அவித்தேன்னு அபரோஷான்பூதியில் சொல்லி இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சு கொடுறதுக்கு ஆறு காரணம் உண்டு அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சு கொள்றதுன்னா வேத வேதாந்தங்களை படித்து அதில் ஆரம்பத்தில் பிரம்மம் இருக்கும் கடைசியிலேயே பிரம்மத்தை பற்றி பேசுகிறது மத்தியிலேயே பிரம்மத்தை பற்றி பேசுகிறது அபூர்வமாகவும் சில விஷயங்களை சொல்கிறது பிரிருமத்தினுடைய இப்படி ஜானம் அடைஞ்சவரலாம் அப்படி இருந்தாலும் சொல்கிறது பலம் கூட மோட்சம் கூட நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி விடுதலை அடைஞ்சது நமக்கு இந்த பிரம்ம சுருபத்தினுடைய அறிவுனுடைய பலன் என்றெல்லாம் ஆறு காரிய காரங்களை வச்சு அதுதான் ஒரு தீர்மானமாக முடியும் அது தான் உபரிஷத்துக்கள்லாம் வேதாந்தங்களில் ஆதிசங்கர் போன்றவர்கள்லாம் தீர்மானம் எடுத்து வச்சுருந்துருக்காள் இந்த ஆறு காலத்து மாத்திரம் வச்சுட்டு மற்றவெல்லாம் பண்ணலை ஆதிசங்கர் ஒத்தர் தான் பண்ணியிருக்காரு பாக்கிலாம் புராணத்தை எடுத்துகிட்டு இருப்பா அதை எடுத்துகிட்டு இருப்பா அந்த கதையை வச்சு பண்ணியிருக்கே தவிர நம்ம ஆயுஷங்கர் ஒருத்தர் வேதத்துக்கு தீர்மானம் பண்ணுறதுக்கு உபரிஷத்துக்கு வேண்டிய வேதாந்தத்துக்கு பண்ணுறதும் ரெண்டு பேரும் ஆறு காலத்தில் வச்சிருந்தேன் பாக்கிலாம் ஆறு காணத்தை புராணம் பிரதானம் அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பிரம்மா தான் விஷ்ணு தான் சிவயலோகம் தான் அந்தளவு தான் அப்படியே போயிட்டேன் அப்படி பிரமாணபூர்வமாக தீர்மானம் பண்ணப்பட்டது இருக்குங்கிறது உபரிஷத்து வாய்க்களை வச்சு தீர்வாம எப்படி உலகம் உண்டாச்சுன்னா அஜானதான் உண்டாச்சு மாயினாலும் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி அந்த உலகம் உண்டான வழி சொல்லணுமே இல்லைன்னா உட்காந்துருக்குமே சாப்பிடுவேன் தூங்குறமே நமக்கு உணவு பேர் அறியாமே வையா நமக்கு எப்படி ஒத்து வரும் அதுக்கு ஒரு வய சொல்லணுமே அதுக்காக சொல்ற அக்ஞான பிரபவ சர்வம் ஞானேன பிரபிலியத்தை சங்கல்பகா விவத கருத்தா விசார சோய மிகர்ஷா அப்படிங்கிற அஜானத்திலிருந்து அந்த உலகம் முழுக்க உண்டாச்சு எப்போ ஞான என்ன பிரபலிகே ஞானம் வந்து அஜ்யானம் போகும் அஜ்யானது வரைக்கும் இருக்கு தான் வழியே கிடையாது சங்கல்பகா விவாதக்கர்த்தா எப்படி வந்து உலகம் தான் உன் சங்கல்பம் எப்படி இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறது மனசை எப்படிலாம் நினைக்கிறோமோ அப்படிலாம் உலகம் வருது தான் அப்போ என்ன ஆச்சு கண்ணை மூடின்னே ஒன்றும் தெரியல இங்கே இருக்கோ அத்தனை பேரும் தெரியல கண்ணைத்திறனா எத்தனை பேரும் தெரிது அது ஒரு வாதம் வேதாந்தரத்தில் முக்கியமான வாதம் கண்ணை மூடினா உலகம் தெரியுது கண்ணைத்தரனால் ஒன்றும் தெரியல இல்லையோ அது போலயே உலகமேன்னு பார்த்தா உலகம் தெரியுது உலகம் இல்லையு பார்த்தேன்னா உலகம் இல்லாமல் தெரியும் சொல்லி அது ஒரு வாதம் இருக்கு அதனால நம்மெல்லாம் கண்ணால் பார்த்துருந்தாலும் உலகம் இருக்குது உலகம் இருக்கிறதுனால இத்தனை உலகம் சிருஷ்டிப்படுத்தி காத்து கீத்து கர்மாக்கெல்லாம் பண்ணியெல்லாம் வச்சிருக்கேன் எதுக்கு இதெல்லாம் வைச்சார் கடை தேர்தத்துக்காக வச்சுருக்கேன் நாம்லாம் கடை தேறி ஞான சுரூபத்தை அடையிறதுக்காக வச்சுருக்கார் சங்கல்பிரப கர்த்தா விசாரம் சுவயா இப்படி விசாரம் பண்ணும் என்ன மாதிரி விசாரணை பண்ணோம் அஜானத்தில் உலகம் உண்டாச்சு ஞானத்தினால தான் போகும் சங்கல்பம் எப்படி இல்லாமட்டோம் அப்படி இல்லாமல் உலகம் வருது அப்படின்லாம் யார் தீர்வாக மாட்டோன்னோ அது ஒரு விசார தின்சு பல தினசான இப்படி ஒரு அதனால் ஞானம்தான் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது அழிவில்லாது இருக்கக்கூடியது அந்ததுலேருந்து வந்தது பேர் சொல்ல முடியாது வடிவம் இல்லாது கையால் பிடிக்க முடியாது கண்ணால் பார்க்க முடியாது எந்த சுருப்போம் அக்யானம் ஆகி அது மூலமாக அந்த உலகம் உண்டாயி நம்மளாம் அதில் உடன்ட்டு கேட்டு உட்கார்ந்துருக்கோம் இப்போது இது பல தினசம் உழைக்கிட்டு வந்து கடைசியில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு கடைசியாக எத்தனை பேர் வருவோம் நமக்கு தெரியாது அந்த கடைசி பிறவியில் ஆனால் மருந்து தேவதாக இருந்தாலும் கூட இங்கே வந்து தான் வந்தவன் ஞானம் வாழணும் புவனீர் போய் பிறவாமயில் நாளான்னு திருபூம்பாவை சொல்கிறது புவனியில் போய் நம்ம பிறக்காமல் போயிட்டோமேன்னு தேவதைகளாக அட்றாளாம் ஏன்னா இங்கே வந்தால் தான் வாழ்க்கை நல்ல ஞானங்கிறது மனிதப்பூ தான் மத்தியம் இங்கே இருந்தால் மேலையும் போக கீழே போக முடியும் மேலே தான் கீழே போனாலும் அங்கே இது போனாலும் இது மத்தியம் லோகம்னு பேர் பேர் அதனால் இந்த லோகத்துக்கு வரணும் மனித பிரிவையாக பறக்கணும் இதுக்கப்புறம் தான் நமக்கு மேல் ப்ரொமோஷனும் டி ப்ரொமோஷனும் குறுக்க ப்ரொமோஷனோ பிறகு இல்லாத இந்த நாலு நிலை வழி இந்த மனித உலகம் இந்த பூமி இது அப்படிப்பட்ட புண்ணியமான ஒரு லோகத்தில் புண்ணியமான பிறவியை எடுத்து நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கோம் இந்த புண்ணிய ஜென்மத்தை நாம் எல்லாம் கடைத்தக்காக தான் இந்த ஜென்மா நம்ம கொடுத்துருக்கார் மேல் மேல் நல்ல ப்ரொமோஷன் ஆகணும் குழந்தைகள்லாம் ப்ரொமோஷன் ஆகணும் அடுத்த க்ளாஸ் அடுத்த க்ளாஸ் அடுத்த க்ளாஸுக்கு போகணும் ஃபெயிலாக போனால் வருத்தப்படாதோம் நமக்கு தெரியாததுனால நம்ம இன்னும் டீ கிளாஸ் போகிறது எந்த குழந்தையும் வராது வருத்தப்படாது ஒத்துக்காது அழு மார்க் குறைஞ்சாலே அழுகிறது எல்லாம் இப்போ ஒரு கிளாஸில் ஒரு வகுப்பில் ஒரு கிளாஸில் குறைஞ்சி போச்சுன்னாலே நாற்பது பெர்செண்ட் அழ ஆரமிச்சிடு பாஸ் பண்ணுறது தான் கூட அந்த மாரி இருக்கும் ஒரு பார்க்கும்போது நம்மளுடைய மார்க் என்னன்னு பார்த்துட்டா பரீட்சை பண்ண அந்த பிறகு மேலும் மேலும் சரியாக வரானா கீழே போகிறானா கவனிக்கிறது தான் அது அந்த மாதிரி விவேகத்தை நம்ம கொடுத்து இந்த விவேக சக்தி உலகத்தில் எந்த ஊரடத்தும் கிடையாது மனுஷனுக்கு ஒத்துணை தான் இருக்குது அந்த விவேகம் மூலமாக தான் நம்ம நல்ல கதை அடைய முடியும் நல்ல பெருகி அடைய முடியும் மேல் பிரமோஷமாக அப்படிங்கிறதுக்காக விவேகத்தை கொடுத்தார் அதுக்கு மாதிரி உள்ளது அக்யானம் விவேகம் அவிவேகம் ஞானம் அக்யானம் அந்த மாதிரி வந்துருக்கு அதனால் உலகம் முழுக்க எல்லாம் இருக்குது நிஜம் இருக்குவா நிஜமாக இருக்காது படைச்சது நிஜம் இருக்க போது நிஜமில்லை போக போகிறது நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதாந்தத்தை பகுவத் பாதால் அப்புறம் அனுபவம் இருந்தால்தான் புரியும் இல்லா வரைக்கும் புரியாது காதால் கேட்டால் சந்தோஷமா இருக்கும் அதனால சிரவணம் குறியாதுன்னா நல்லது கேளு நல்லது கேளுதான் அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சம்ஸ்காரத்தை அடையணும் நாராயண் இப்பொழுது விநாயகர் முதல் ஆஞ்சேய வரை एला दे सीमावली प्रभु विजा प्रभुराजा भक्तर घोरई तीर्थ वैकुंभिघ्न राजा भक्त घोर तीर्थ वैकुंभिक्न राजा सुब्रमण्या प्रभु सुब्रमण्या सुब्रह्मण्या प्रभु सुब्रमण्या तिरपरम गुंड्रवास सुब्रमण्या तिरपरम गुंड्रवास सुब्रमण्या सुंदरेशा प्रभु सुंदरेशा सुंदर सा प्रभु सुंदर मीनाक्षी क्षेत्र वासंदा मीनाक्षी क्षेत्र वास सुंदर प्रभु नट राजा नट राजा प्रभु नट राजा चिदंबर क्षेत्र वास नट राजा பிரு ர அயோபிவாச ரா அயோபுரிவாசா कृष्ण राजा प्रभु कृष्ण राजा कृष्ण राजा प्रभु कृष्ण राजा द्वारक पूरी निवास कृष्ण राजा द्वारका पूरी निवास कृष्ण राजा रंग राजा प्रभु रंग राजा रंग राजा प्रभु रंग राजा, रंग राजा, प्रभु रंग राजा। ஸ்ரீரங்க க்ரச ரங்க ரேஷ பிரபு வெங்கடேஷ வெங்கடேசா பிரபு வெங்கடேச திருப்பதி கஷேத்த வாச வெங்கடேஷ திருப்பதி க்ஷேத் வாச வெங்கடேசா திருப்பதி க்ஷேத் வாச வெங்கடேஷ திருப்பதி கஷ்ட வாசா पांडुरंगा प्रभु पांडुरंगा पांडुरंगा प्रभु पांडुरंगा पंडरी पुरा निवास पांडुरंगा पंडरी पुराणि पांडुरंगा आंचने प्रभु आंचनेंचने प्रभु आंचने राम भक्त हृदय वास आंचने रामा भक्त हृदय ம பத்தயவாச ஆஜனேயா ரயவா जय ஜ மரும அஞ்சி जय ஜயஹலி புத்திரா ஜயஹி जय ஜயஹ்தய जय जय हनुमान हनुमान ஜ ஹனுமானமான் கி இப்பொழுதே கிரகஸ்தலா உள்ளவர்கள் பெரியோர்கள் தாய் தகப்பனார்கள் பூஜை செய்வதற்கு அவகாசம் இருந்தால் இப்போது சொல்லப்படும் பதினாறு உபச்சாரங்களுக்குடிய பூஜையை படத்திலோ விக்கிரகத்திலோ மூர்த்தியிலோ பூஜை செய்யலாம் வசதி இந்த ஸ்லோகத்தையே சொல்லி மானசீகமாக மனதில் நினைத்து கொண்டு பூஜை கொள்ளலாம் அதற்கு புஷ்பங்கள் அச்சதைகள் வைத்துக்கொள்ளலாம் நிவேதனத்திற்கு வேண்டிய பொருட்களை வைத்துக் கொள்ளலாம் ரூபம் தீபம் ஹார்த்தி இவைகளை செய்து பிறகு மந்திரோஷம் போடலாம் இப்போது ஊர் ஸ்லோகமாக சொல்லப்படும் ஆக்ச தேவ தேவேஷா மரத்யலோக ஹிதேட்சயா பூஜையாமி விதானேன பிரசன்ன சுமுகோ சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டும் பாதாசனம் குரு பிராஜ் நிர்மலம் ஸ்வர்ண நிர்மிதம் பூஷிதம் விவிதை குருவம் பாதுகாசனம் என்று சொல்லி அக்ஷதையை ஆசனத்திற்கென போடவும் கங்காதிபிய சுதீர் போயமேதர் என்று பாவித்து ஜலத்தை பகவான் முன்பு விடவும் கந்தோதகேன புஷ்பேண்ச சுக அம் கிருதானு தேவேஷ பக்தி மே அச்சலாம் குரு என்று அட வேண்டும் கர்ப்பூரோரித்தலம் விமலம் ஜலம் கங்காஸஸ் சனித்திராண ஆச்சமீயம் என்று ஆச்சன்தீர் வேண்டும் மந்தாக்கி சனித்தேமா நிரம் சீக்கிரியா விபோ என்று விகிரால் அவுஷும் இல்லாவிட்டால் ஜலத்தால் பிரோஷணிசீவம் வஸ்த் சூக்மம் துக்கூலஞ்சேவ்லம் கிரகாணத் பிரபோ தேவ பிரசன்னோதா என்று விக்கிரமாயிருந்தால் அளிக்கவும் இல்லாவிட்டால் லட்சி போடவும் புரா ஆயுஷ் தேவ வர்ச்சம் உபவீதம் என்று மூர்த்தியாயிருந்தால் விக்கிரமாயிருந்தால் பூலணிமிக்கவும் இல்லாவிட்டால் லட்சணி போடவும் ஸ்ரீகண்டம் சந்தனம் திவ்யம் கந்தாட்யம் சுமனோகரம் விளேபனம் சுரசிரேஷ்ட மத் தம் பிரதித்தாம் अल्ला अक्ष्र वर्णा शुला अलंकार महाप्रभोधाढ़ूपोह्यूप अगरबत्म सात வன்வினா யோஜித்தீபம்மிராபம் தீபத்தை காண்பிக்க வேண்டும் நைவேதம் மயி அச்சலாம் வரம் தேரங்கிம் என்று சொல்லி நைவேஷா பிரமோ கல் பாலோ நேதனும் பூகீஃபலம் மகத் திவ்யம் நாமாவச்சூர்ணயுத்தம் தாம்பூலம் பிரதிகிருஷ்யா என்று பெத்தலை பாக்கி நேதனம் செய்ய வேண்டும் ஷட்சுலோ தீவிரத்தம் கல்வித்திராணம் சுரேஸ்வர என்று கற்பூராட்ட வேண்டும் ஃபலிதம் சர்வம் தைலோக்கியம் சாாச்சம் தலப்பதனே சஃலாச்ச மனோர என்று மந்திரபுஷ்பம் புஷ்பங்களையும் அட்சதையும் எடுத்து சுவாமிமேல் போட வேண்டும் யாரு காஞ்ச பாத்தியாசமா தா தானே வினசியி பிரதட்சிண பதே பதே என்று பிரதட்சிணம் வருவதற்கு சௌரியம் இருந்தால் விக்கிரகத்தை வைத்து பிரதட்சி செய்யவும் அல்லது தன்னையே தான் சுற்றி கொண்டு இந்த பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டும் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வர எத் பூஜிதம் மயாதேவ பரிபூர்ணம் ததஸ்துதே அபராத சகசிராணி கிரியந்தே அகர்னிஷம் மயா தாசோயிதி மாம் மமஸ்வ புருஷோத்தம என்று சொல்லி சாஷ்டாங் நமஸ்காரம் செய்து பகவானிடம் க்ஷமாணம் அபராதக்ஷமாணம் கேட்டுக்கொண்டு நம்முடைய பிரார்த்தனையும் செலுத்திக் கொண்டு பூஜையும் முடித்துக் கொள்ள வேண்டும் சங்கர் பகவானிக்கு ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவானிக்கு நாராயண் நாராயண் நாராயண் ஊ நாராய் மு <laughs> namo na மோ no namo narayanaya namo narayanaya namo naraya